குறியுரா வரிவுதா நிறைவிதன் கோலமே குருவாருளம் எல்லாம் அவன் பெறும் கோயிலே அறிஞர் வாழிடமலாதளல் நெடுங்காணமே அறிவிழாவை எலாம் அடையவும் கைகளே அஞ்சது பெண்ணி மூலமும் அறிவிதானந்த விளக்கோரையும் இப்போ மூன்றாவது வித்தியாசத்தில் காடு அதை பற்றி சொல்கிறார் முன் பாட்டில் இனிமேல் அனுமதி பண்ணி பாடப்போகிறேன்னு சொன்னார் குருநாதர் வர்றார் நீங்கள்லாம் பல தரப்பட்ட மக்களாக இருந்தாலும் கதையை திறந்து எல்லோரும் அவருடைய பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் இனிமேல் நான் அஞ்சு பண்ணி பாடுகிறேன் என்று ஆரம்பித்து அதில் காடு காட்டை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் அவதாரிகை இதுவென்று அறிய முடியாத பிரம்மரூபமாகிய காளிதேவியின் கோயில் இது நினைந்து அடைந்தவர் மனம் ஆகும் தத்துவ ஞானிகள் இல்லாத ஸ்தலங்கள் எல்லாம் காடாகும் தத்துவ ஞானம் இல்லாத அஞ்சல்கள் எல்லாம் பேய்களாகும் என பாட்டில் காடு அப்படிங்கிறது முன்னுரையாக முதல் பாட்டு இதன் பொருள் குருவுரா அறிவு இறைவுதன் கோலம் சுட்டி அறிவடாமல் இருக்கின்ற ஞான சொருவமே காளிகாதேவியின் வடிவமாகும் குருவார் உளம் எலாம் அவள் பெறும் கோயிலே சரணடைந்தார்கள் உடைய மனங்கள் அனைத்தும் தேவீட்டில் இருக்கும் பெரிய ஆல ஆலயங்களா அறிஞர் வாழ் இடம் அல்லாது அழல் நெடும் காணமே தத்துவ ஞானிகள் சம்சா சம்சாரமின்றிய தலங்கள் சஞ்சாரம் தத்துவ ஞானிகள் சஞ்சாரம் என்றிய தலங்கள் எல்லாம் தீயுற்ற பெரும் காடாகும் அறிவிலா அவையெல்லாம் அடையவும் பெய்களே அறிவே வடிவமான பிரமமே தனது வடிவமாயிருக்க அறியாமல் தியாகமே தான் என்றிருக்கும் அஞ்சர்கள் எல்லாம் பிசாசங்களே என்று சொல்கிறார் அந்த பாட்டில் முன்னுரையாக காடு பற்றி அறிமுகப்படுத்துகிறார் காட்டில் கோயில் இருக்குது இந்த காடு சுடுகாடுன்னு அர்த்தம் இங்கே சுழுவதினாறு பணங்களை சுடுக சுடுகாடு என்றும் பதிக்கிறது நாள் இடுகாடு என்றும் பெயர் பின்னாலே சொல்ல போகிறார் இழுபதினாறு இடுகாடு சுடுக நாடு சுடுகாள் இந்த காட்டில் எந்த பிரமஸ்வரமானது ரெண்டு அடைந்து ஒரு நிலையானது காருமங்கள் ஒன்றாக காளிகாதியாக காட்சியளிக்கிறது காட்டின் தெய்வமாக மற்றொரு நிலை ஞானியனுடைய உள்ளத்தில் அதிர்ஷ்டான சேதன்யத்தை உணர்த்தி கொண்டு பிரம்மசுரவமாக இருக்கிறேன் என்று தத்துவ ஞானத்தை கொடுத்து அப்படி கொடுத்துக்கொண்டு இருக்கின்ற நிலையிலே சொருமான சாமி இருக்கிறார்கள் இங்கே காடு என்று சொல்வது அஞ்ஞானிகள் தான் அஞ்ஞானிகள் வசிக்கக்கூடிய காடு அதில் அஞ்ஞானிகள் தான் காட்டில் மக்கள் அவர்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டுருக்கு ஏன்னு சொன்னால் துக்க நிவர்த்திக்கு செய்யணும் அப்படி உபாசனா தெய்வம் இங்கே காளி தேவி ஒரு பெரும் சிறுமே காளிதேவியாகவும் ஞானிகளுக்கு ஐட்டான் செய்திருக்கிறது அத்தகைய நிலையை பற்றி இந்த அத்தியாயத்தில் விளக்கம் சொல்கிறார் என்பது முன்னரை மறை மறைவதாகிய பரஞ்சோதியோர் ஒடிவதா அருளமே பொருளெனும் தேசுதான் உரைவதாம் அகமுரா தமை அலம் அலமருவம் பேயலாம் உழல்வதாம் உலகமாம் ஒரு புறம் குருவாம் அவதாரிகை சுருதிகள் துதிக்கும் ஜோதியே ஒரு உருவமாய் வந்து உபதேசித்து அந்தந்த மனத்தில் நான் என்று சுயம்பிரகாசமாய் விளங்கவும் அதை அறியாது மயங்கித் திரிகின்றவர்களே பிசாசங்கள் எனல் இப்போது பிசாசிகளை அறிமுகப்படுத்துகிறார் இந்த தத்துவஞானம் இல்லாதவர்கள் வாழக்கூடிய இடமெல்லாம் காடு என்றும் அதில் வாழ்கின்ற அஞ்ஞானிகள் எல்லாம் பேய்கள் என்றும் சொன்ன இப்போ அந்த பேய்கள் யாரார் எப்படிப்பட்டவர்கள் பல தரம் இருக்கின்றனவே என்று சொன்னால் ஒரு ஒவ்வொருதான் சொல்லிட்டு வர்றாரு இப்போ பேய்களை பற்றி துரகமான பேயும் இதன்பொருள் மறையெல்லாம் அறைவது ஆகிய பரஞ்சோதி வேத வேதாந்தங்கள் எல்லாம் போற்றுகின்ற மேலான அறிவுசுவருபமே ஓர்வடிவதாய் அருளும் இப்பொருள் எனும் ஒப்பற்ற சர்க்குருவாகி வந்து உபதேசித்த உபதேசத்தால் இவ் ஆன்மஸ்வரூபம் என்று அருளிய தேசுதான் உறைவதாம் சுயம் ஜோதியாய் மனத்து இருப்பதாம் அகம் உராது அலமரும் பேயலாம் உள்ளத்தில் விட்டு அறியாது சுழல்வதான பிசாசங்கள் எல்லாம் உழர்வதா உலகம் ஆம் ஒருபுறம் ஒருபுறம் திரிகின்ற உலகத்தை ஒரு பக்கத்தில் பேசுகின்றோம் நிறைய இருக்காங்க ஒரு பகுதி மட்டும் நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார் பிரம்மஸ்வரூபத்தை அடைந்தவர்கள் சுயஞ்சோதியாய் மனத்து இருப்பதாம் ஆனால் அடையாதவர்களோ ஏராளமாக இருக்காங்க அதை பற்றி சொல்கிறேன் என்று சொல்கிறார் கல்லும் கயவோர் மனமேயாவம் கண்ணே மரமும் அவர் தன்மையை அற சொல்லு முறையே சுடு தீ இடர் சேர் சூறாவளி மற்றவர்தம் தொழிலே அவதார்கே கரையாத மனம் கல்லெனவும் கருணையற்ற கண்ணை மரமெனவும் சுடுஞ்சொல்லை கணல் எனவும் அவர் செயலை புயற்ாற்றெனவும் கூறல் நாலு வரைக்கும் சொல்றோர் மனமே கல்லும் கீழ் மக்களது நெஞ்சமே கற்கலாம் வண்ணிக்கும் போது மக்களுடைய கல்லுகள் நெஞ்ச கனக நிகழ்ந்திருக்கோ உனது அன்பு மனத்தில் என்ன நெஞ்சம் கற்கே நேராயதி கல்லை நீ கல்லை முற்கால் வளை தாங்கி அன்பின் முழுவிப்பாய் சிற்கோல நாயகர் சிதம்பர தேவதம் கண்ணே மரமும் அன்னோருடைய கண்களே மரங்களாக இந்த காடில் இருக்கு அவர் தன்மை அற சொல்லும் உரையே சுளுத்தி அக்கயவர்கள் சாந்தமின்றி பேசுகின்ற பேச்சானது எரிகின்ற அக்னியான் அவர் பேசுகிறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இப்படி பேசுனாக்கலாம் கேட்டு கேட்டு மனசு பதறதப்பா எரியுறப்பா அப்படிங்கிறாங்க அவர்தவன் தொழிலே இடர் சேர் சூறாவளி அவ்வீணர்களுடைய செய்கையே பெரும் காற்றாகும் ஆக மூணு முதல் ஆறு பாட்டு வரைக்கும் இப்பெய்கள் வர்ணத்தை பற்றி தான் சொல்லப்போகிறான் உரையன் உரையுண் அன்றியுமே துன்பத்தை துன்புறுத்தும் தீரையும் துன்பப்படுத்தும் சுடுவது அளவும் செயர் செய்பவர் துன்பத்தை சுட்டு அழிக்க வல்லவர்களையும் துன்பப்படுத்துபவர்கள் அதாவது துக்க சற்று ஞானமாக பாடுபட்டால் அவர்களை எல்லாம் துன்பப்படுத்துறது இவன் தான் போய் ஞானம் அடைய போகிறானா பெரிய ஞானி ஆகிட்டானா அப்படின்னு நான் ஒன்று கெடுதல் பண்ணுறது கேலி பண்ணுறது எல்லாம் உண்டு சேர் ஒரு தீவனம் இது இருக்குமடமாகிய கொடிய வனம் இதுவாம் வனம் உயிரை சுட ஆன்மாவை தைக்கத்தக்கது ஓரா இவர்தம் ஒரே அன்றியும் இவ்வளோ அஞ்ஞர்களாகிய இக்கைவர்களது வச்சனமே அல்லாமல் கொழுந்தீ உள்ளதோ இல்லை என்பதுதான் இவருடைய வச்சனம்தான் பெரிய தீ அவ்வளோ சொல்றார்கள் தீயினா சுட்டப்போன் உள்ளாரும் ஆறாது நாவின் சுட்டப்படுறார் தீயில் சுட்டதூட வடு அப்படின்னு ஆறி போயிரும் வடு கூட ஆனால் நாக்கி நாள் சுட்டா வலு இருக்கே சுடு சொல் அது ஆறுறதே இல்லையா அன்றைக்கு இப்படி சொன்னாங்கய்யா அது எழுந்தும் போகிறதே இல்லை ஆமாம் பார்த்தாங்க மனசே ஆறமாட்டேங்குது எத்தனை ஆச்சு இன்னும் கூட மனது எரிஞ்சிக்கிட்டுதான் இருக்குது அப்படிங்கிறாங்க பதிஞ்சு போயிச்சேன் அப்படிங்கிறார் அதான் வலுவார் எதுக்கு என்ன பொண்ணு உள்ளே இருந்தால் வடு இருக்குமா உள்ப்பு நாரில்தான் வடு போகுமா அது கூட உள்பு நாரி வடு போயிடணும் இது போகாதங்கிறார் வடு அப்படிங்கிறார் அதனால இங்க வடு ஆறாமல் இருக்குன்னு அர்த்தம் அதான் அப்படிங்கிறார் ஆகவே துன்பத்தை சுட்டு அழிக்க வல்லவர்களையும் துன்பப்படுத்துபவர்கள் துன்பம் வேண்டாம் நல்ல மார்க்க செய்யலாம் போலாம் போயிட்டு இருந்தா அதுக்கு கெடுதல் பண்றதுதான் வேலையை அப்படிம்பாங்க ஆக இதான் அவர்கள் இருக்கிறதான் காடு அதை விட காடு என்ன இருக்குது அவர்கள் அஞ்யர்கள் கைவர்களது வச்சனமே அல்லாமல் கொழுந்தியும் உள்ளதோ இவர்கள் ஆத்மாவே ஜெயிக்கும்படியாக பேசுகிறாங்கல்லவா அதான் பெரும் தீ காட்டில் வெயில் காலத்தில் தீ பிடிச்சுக்கும் அந்த மாதிரி தீ பிடிச்சுக்குது இங்கே அஞ்சன் இருக்க தீ பிடிச்சிக்கும் ஆகவே இத்தேரு வேறு கிடையாது என்று சொன்னார் வெறுவெறி சொறியும் இழியுமழல் பொழியுமால் வெகுளி எரி விரவி மிக மிகவும் எரியுமாள் அருவ உயிரும் மிர வெறியே எரியுமனதை மணலதனில் வேறு அனலுமிழதில் அகில உலகதனில் அழல் அதே அவதார்கை கோபாகினிக்கு ஏதுவான கண்களும் கோபாக்னியும் சேர்ந்து எரிய ஆரம்பித்தால் அருவமான ஆத்மாவையும் அளிக்க செய்யுமே அதைவிட வேறு அக்னி என்பது இல்லை எனல் இதன் பொருள் வெறுவ எரி சொறியும் விழியும் அஞ்சத்தக்க அக்னியை கொட்டுகின்ற கண்களும் அந்த அக்னி எப்படி காட்டக் கினி இக்கண்கள் அழல் பொழியும் விகுளி எரி இரவி அக்னியை சிந்துவது என கோபமாகிய அக்னியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மிக மிக எரியும் அதிகத்திலும் அதிகமாக எரிவதாம் அருவ உயிரும் இர எரியும் அனல் அதனில் எவ்வித ரோகமில்லாத ஆன்மாவும் கேளுரும்படி வேகுதல் செய்யும் அக்னியை பார்க்கலும் வேறு அனலும் எனது வேறொரு அக்னியும் கிடையாதான் அகில உலக அதனில் அழல் அது சர்வலோகங்களையும் சுடுகின்ற தீயானது அக்கோபதி யாம் ஆக கோபம் வந்து சுடு சொற்கள் சொல்றதற்கே அதை தவிர உலகங்களையும் வேறு அக்னி கிடையாதுண்ணா கடுமையான அக்னியம் அதான் அக்னியானது கோபம் கோபம் இருக்கு அது அக்னியே கோபம் இத்தகைய அக்னிக்கு சமானம் வேறு எதுவுமே கிடையாது அதிகத்திலும் அதிகம் ஆத்மாவே ஆர்வமாக ஆத்மாவே சொல்லுது அது எப்படி சொல்லுது ஐயோ கஷ்டம் கஷ்டமாக இருக்கே தகிக்கதே அவங்க பேசுகிற பேச்சு செய்கிற செய்கை சொல்கிறாங்களே அது ஆத்மா ஜெயிக்கிறது அர்த்தம் ஆகவே இனம் என்னும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்ன ஏமாப்பணியை சொல்லுமென்றும் அப்படி சொல்வார் சினம் அது யாருக்கிட்ட சேருதோ அவர் கொண்டு போடும் அது மட்டும் இல்லை அவர் பாதுகாப்பாக இருக்கின்ற சொற்ற சொ சொ சொந்தக்காரர்கள கெடுத்துடும்போல் கோம் கோ கோத்துக்கு வலிமை அதுதான் கோவம் வரும்போது அது சீனம் உள்ளவர்களை மட்டுமல்ல அது சம்மந்தப்பட்டவர்களும் சுட்டு போடணுமா அந்த அக்னி அவ்வளோ வலிமை கிடையாது இதுதான் அஞ்ஞானிகள் இருக்கிற இடம் அந்த காடில் அதான் இருக்குது அதான் காடு அந்த காட்டாக்கினி அப்படி இருக்குது காட்டாக்கினியை நிறுத்த முடியாது எந்த இந்த நீ தீயணைக்கும்படி நிறுத்த முடியாது அது இந்த நிறுத்த முடியாது தீயணைக்கும் படி எல்லாம் அடிப்பட்ட எரிவுடைய காடுதான் இந்த காடு போறேன் தருவர் தருவதையும் தமது தலைமை கடவரவர்கள் கடையிலே ஒருவர் தருவ உணவு கருதி உடல் பகை உழலும் யமலிகளும் உளவு மல உணர்லேயே அவதார்கள் இவர் கொடுப்பர் இவர் கொடார் என்ற நினைப்புடன் தனது மேன்மை அழிய அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர் வாயிலை உற்று அவர்கள் உணவை கருதி திரிபவர்களை அல்லாமல் நாய்களும் வேறு உளவோ பொருள் உணரில் தருபவர் தருவது இலர் என நினையும் மனமொடு ஆராயும் இடத்து இவர் கொடுப்பவர் ஒரு கொடுத்தலர் என்பதால் என்னென்ன எண்ணத்தோடு தமது கட தங்களது முதன்மை அழியும்படி அவர் அவர்கள் கடையிலே அப்படிப்பட்டவர்களது புறவாயிலே ஒருவர் தரும் உணவை கருதி உழல்பவையில் ஒருத்தர் அளிக்கும் உன்பொருளை நினைத்து சுட்டுகின்றவர்களை காட்டிலும் வேறு உழலும் எமலிகளும் உழவும் அல்ல வேறாய் சுற்றுகின்ற நாய்களும் இல்லை என்ற அந்த காட்டில் நாய்கள் இருக்கிற அந்த நாய் எப்படிப்பட்ட நாயின்னா இந்த விசேஷங்கள் நடந்து அழையாக இருந்தாலும் போ தன்னுடைய கௌரவத்தை விட்டுட்டு அவங்க முன்னால் உட்காருவாங்க அழைத்த இந்தியா இருந்தால் பின்னால் இருப்பாங்க உட்காந்து அது போல் எங்கே கொடுக்குறாங்களோ எந்த வீட்டுக்கு போனால் கிடைக்க அந்த வீட்டுக்கு கிடைக்குமோ நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் கணக்கு பண்ணிடுவாங்களாம் கணக்கு பண்ணி அந்த வீட்டுக்கு போவாங்களாம் போய் கௌரவம் இருக்கோ இல்லையோ எந்த போனாலும் போக வேண்டியது தான் அவங்க சிட்டுனாலும் வாங்கிக்க வேண்டியது தான் பேசாமல் இருந்துச்சு சாப்பிடு வந்துடுவாங்களாம் அப்படிப்பட்டவர்கள் நாய் போன்றவர்கள் தான் ஏன்னா நாய்கள் வந்து எங்கேயாவது சாப்பாடு போட்டால் முன்னால் உக்காந்துட்டு நாக்கத்தை போட்டுருக்கும் இப்போ நாக்கே தொங்க போகிறதும் இல்லை சாப்பிட்டு வந்துடுறேன் தொங்க போட்டுகிட்டே இருக்கும் இப்போ போடுவானா போடுவானாங்கன்னா வேற என்ன ஓடி போயிடும் வந்து சேரும் அப்படி போல் இவர்களைப் போல நாய்கள் அந்த நாய்களும் அல்ல அப்படிப்பட்ட நாய்கள் எந்த காட்டில் இருக்கிறது இந்த மாநகர நாய்கள் சொல்கிறாங்க ரெண்டு கால் நாய்கள் அப்படின்னு அண்ணிக்கோலும் நேர் அருகர் பிண்டி மரமும் நேர் கணிக பங்கல் அரசு நேர் களிய காண மதநிலேயே அடுத்த பாட்டு விட முடியுது குலகம் இப்போது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு கற்பக போல இக்காட்டில் தோப்பாக இருந்தும் துன்புற்றோர் குளிர்விடம் என வந்தால் தீயா இருப்பதாம் என இப்போ இதுவரைக்கும் நாலு பாட்டில் பேய்களை போய் சொன்னார் இனி அடுத்த பாடல் இந்த வரக்கூடிய பாடல்களில் காட்டு வர்ணிக்கிறார் காடு எப்படி இருக்குன்னு இதன்பொருள் கடிய காணம் அதனிலே கொடுமையான காட்டகத்தில் அணிகொல் ஒம்பர் தருவு நேர் அழகுள்ள தேவலதி கற்பக விருட்சம் போன்றும் அருகர் பிண்டி மரமம் நேர் சமரலது அசோக மரத்தை போன்றும் கணிக பங்கர் அரசு நேர் சணிக விஞ்ஞானவாதிரான புத்தரது போதி உரிச்சம் போன்று உள்ள அடுத்த மாட்டு தொடர்ச்சி அதாவது இது கொடுமையான காடு இதில் அழகுள்ள தேவளது கல்ப உரிச்சம் போன்றும் இருக்குது சில மரங்கள் சில மரங்கள் சமரர்கள் போட்டக்கூடிய அசோக மரம் இருக்குது சில மரங்கள் புத்தர்கள் போட்டக்கூடிய அரச மரமாக இருக்குது இன்னும் பிள்ளையார் இருக்கிற இடமா அப்படிப்பட்ட மரமாக இருக்கிறது இருந்தாலும் அந்த மரம் எப்படி இருக்கு நிழல் கொடுக்கிறது இந்த மரங்கள்லாம் ஆனால் இது நிழல் கொடுக்கா தீ தான் கொடுக்கும் அப்படின்னு அடுத்த பாட்டம் படிக்கிறார் நீல திருச்சோலையா நெடுந்தாபத்தால் நிழனா வந்தடைந்தவர்க்கு நெருப்பேயாகி வாழத்தை முச்சரித்து வரிதே காய்க்கும் வன்பாரும் கருவேலை வளர்க்கும் காணம் இதன் பொருள் காணம் நீளத்தில் சோலையாம் காடானது வெகு தூரமாக தோப்பாயிருப்பதாம் அந்த காடானது சின்னதில்லை பெரிய காடுதான் தோப்பாயிருக்கு ஆனால் இருந்தாலும் கூட நெடும் தாபத்தால் நிழல் என வந்து அடைந்த அவருக்கு நெருப்பே ஆகி மிகுந்த துன்பத்தால் குறிந்தது இடம் என போய் இருப்பவர்களுக்கு இருந்தவர்களுக்கு தீ போன்று சுடுவதாயும் இந்த காடு எப்படி இருக்கு நல்ல மரங்கள் தான் இருக்குன்னு உக்காந்தா நெருப்பா ஜெயிக்கிறது அந்த காட்டு கீழே வால் ஒத்த முள் சரித்து வரிதே காய்க்கும் அவன் பாரும் கருவேலை வளர்க்கும் வாளாயுதம் போன்று முள்ளோடு சாய்ந்து இருப்பதும் பயனின்றி காய்ப்பதுமாகிய தீமையை உண்டு பண்ணும் கண்ணாகிய கருவேல் மரத்தை வளரச் செய்யும் அங்கே என்ன இருக்கு அந்த மரம் நல்ல மரங்களாக இருந்தும் தீயாக சொல்லுது இங்கே கருவேல் மரமும் அதில் இருக்கு வேளம் வேலை மரம் அது முள்ளு நிறைய இருக்கும் அந்த முள்ளு மரமும் அந்த காட்டு நிறையா இருக்குது என்ன சொன்னாங்க பார்வையே இங்கே முள்ளு மாதிரி இருக்கான் ஒரு பார்வை அஞ்சாளுடைய பார்வையெல்லாம் முள்ளுதான் அப்படின்ட்டார் பாராத வருந்துதலும் புணர்ப்புமாகும் ஆயாமல் வரும் தோற்றம் அம் வென்றோடி பேராசிமான் செல்ல செல்ல போகும் பேச்சேரே எம் அருங்கும் பெருகும் கணம் அஞ்சு பேரணி மூலமும் மத்யதானந்த் விளக்க உரையும் மூன்றாவது ஏதில் காடு இப்போது காட்டை பற்றி சொல்கிறார் அதாவது தத்துவஞானிகள் சஞ்சாரம் இல்லாதெல்லாம் காடு அந்த காட்டில் இருக்கிற அஞ்ஞானிகள் எல்லாம் பேய்கள் தான் ஆகவே அந்த பேய்களுடைய பற்றி முன்பாடலில் சொன்னார் காடு எப்படி இருக்குங்கிறதே ஏதபாடலை சுற்றி வரார் சத்ய சஞ்சாரம் பண்ணாத இடம்னா அந்த ஊரை தான் சொல்கிறது அது காடு மாதிரி தான் அந்த ஊர் அந்த ஊரில் வர மக்கள்லாம் பேய்கள் தான் இப்படி இது சாஸ்திரப்படிக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு அங்கே காடுனா சுடுகாடு பேய்கள்னால் பேய்கள் தான் அங்கே இங்கே அப்படி கிடையாது இது அகப்போரை போய் சொன்னதுனால இந்த மாதிரி வண்டிக்கு வேண்டியிருக்கு அதனால் அஞ்ஞானிகள் போல நப்ப சொல்லப்படுது இதில் அவர் வருகை அறியாமையால் அருந்தல் பொருந்தலை சுகம் என்று ஆசையாய மான் மான் போல போக சுகமின்றி போய்கொண்டிருக்கும் சிற்றின்பமாகிய காணலே பரவி இருக்கும் எனல் இதன்போல் ஆறாத ஆசை மான் மிகுந்த ஆசையாகிய மானாது மானானது ஆறாத அருந்துதலும் புணர்ப்பும் ஆகும் புஷித்து நிறைவுறாது உண்பதும் புணர்வதும் ஆகிய யாமல் வரும் தோற்றம் அம்பு என்று ஓடி அறியாமையால் தோன்றுகின்ற தோற்றங்களை சுகமாகிய தண்ணீர் என்று ஓடி செல்ல செல்ல போகும் பேய்த்தேரை எம்மருங்கும் பெருகும் காணும் போக போக கெட்டாது போய்கொண்டிருக்கும் விஷய சுகமாகிய காணல் நீரே எவ்விடத்தும் பெருகி தோன்றும் காணகம் என்பது இந்த பெய்கள் இருக்கிற ஊர் காண காணல் அதாவது காடு அந்த காட்டில் இந்த பெய்கள் என்ன பண்ணுது விசேஷங்களை அனுபவிக்குது அணிவிக்கும் போது அதை திருப்தி இருக்கிறது இல்லை மீண்டும் மீண்டும் ஆசைப்படுது எதுபோல் மானானது காட்டில் காலஜலம் தோட்டினா தண்ணி தண்ணின்னு ஓடுவான் ஓடி ஓடி அச பட்டு அசந்து போயிடுவான் இருக்கிறது அப்படி போல இந்த பெய்களும் அருந்தல் பொருந்துகளில் ஆசைப்பட்டு அலஞ்சலஞ்சி பயதுக்கப்படுகிறது என்று இந்த அருந்தல் பொருந்தல்களில் தீவிர இச்சை உடைய பெய்களை பற்றி செத்த பினம் இடுகாடு சுடுகாடு என்று அறியாதா சிலர் தன்னெஞ்சத்து ஒத்தது தாமுணா துண்டுடுத்து வாழும் உயிரோடும் பிணம் பயில்காடொழிய விட்டே சிலர் அறியாமையால் பிணம் வைத்து எரிக்கும் காட்டை பிணக்காடு என்றும் உடல் உள்ளவரை உண்மை அறியாமல் உண்டு உளுத்தி வாழ்வதே வாழ்வென்று எண்ணுவோர் இருக்கும் இடமே மயானமாகும் இக்காடுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னான் போட்டு எரிக்கிறது சுடுகாடு பதைக்கிறது இடுகாடுன்னு இடுகாடு சுடுகாடு சொல்கிறாரில்ல சிலர் அறியாதார் விவேகமமின்றிய சில பேர்கள் தன் நெஞ்சத்து ஒத்தது தாம் உணராது தம் மனத்திற்கு வேறாகவும் சாட்சியாகவும் உலகத்துக்கும் சம்மதமாக இருப்பதை மனப்பரியம் அவரவர்கள் அறியாமல் அதாவது ஆத்மா ஆத்மா பாகுபாடு கர்த்தாபாத்தன்மையிலே வாழ்கிறோன்னு அர்த்தம் உண்டு உளுத்து உயிரோடு வாழும் பிணம் பயில் காடு ஒளிய உண்பதும் உளுப்பதும் ஆகிய ஆய் ஜீவனோடு வாழ்கின்றவராயிய பிரேதம் இருக்குமிடமாகிய மயானத்தை விடுத்து சொல்லாமல் விட்டு செத்த பிணம் இடுகாடு சுடுகாடு என்று செப்புவார்கள் உயிரற்ற உடம்பை வைத்து எரிக்கும் இடத்தை மயானம் என்று கூறான் இருப்பவர்கள் இது ரெண்டும் சேர்ந்த மயானம்னு வேறு சுடுகாடு இடுகும் தான் அதனால ஊரில் செத்த பிணை பிணத்தை சுடுகா வச்சு புதைக்கிறது சொல்றது அது தோல் தீட்டி மக்கள் இருக்காங்களே இந்த மக்கள் நான் ஏன் பிறந்தேன் இறக்குறதுக்கு முன்னாலே ஆத்மான ஆத்மா பற்றி பாகுபாடு தெரிஞ்சுக்கணும் சிந்தனை இல்லாத இருக்காங்க பணங்கள் என்ன இந்த பிணங்கள் இருக்கு பணத்துக்கு சமாள இந்த பிணங்கள் இருக்கிறது தான் சுடுகாடுங்க அஞ்ஞானிகள் இது ஒரு பிரிவு இந்த பிணங்கள் அவ்வளோதான் நடமாடுறவன நடைப்பணம் அது கடைப்பணம் அதனால அஞ்ஞானிகள்ல இப்படி வரகம் இருக்குன்னு சொல்றேன் இவங்க அயர் போராவும் சாப்பாடு அருந்தர் பிறந்தும் செஞ்சிடுறாங்க இப்போ மற்ற நேரத்தில் ஆத்மா ஆத்மா பார்க்கும்போது தெரியணுமில்லவ விசாரம் பண்ணுமில்லவ இப்ப ஞானம் அடியாவிட்டா போட்டும் அந்த அந்த மார்க்குல திருமணமா இல்லையா அப்படி திரும்பியா அவங்களை தேர பணங்கள் எங்க இருக்கு அதான் பணம் காட்டில் அறங்காட்டில் இரு செவி மீதல் காட்டி காட்டினார் போலும் அழகை வாழும் புறங்காட்டில் கொப்பது மிக புறங்காடே என்றுண்டோ தர்மத்தை சொன்னால் காதில் கணல் இட்டால் போல் இருப்பவர் இருக்கும் இடமே பேய்கள் இருக்கும் சுடுகாடு அல்லாமல் மயானமும் வேறுண்டோ என அறம் காட்டில் இருசெவி மீது அழல் காட்டினார் போலும் செய்வதும் செய்யத்தகாததுமான தர்ம அதர்மத்தை எடுத்து கூறினால் இரண்டு காதிகளும் தீ வைத்தது போல் இருக்கிற புண்ணியப்பாங்க போய் சொன்னமுன்னா காதில் நெருப்பு உத்தரமா இருக்கான் நான் கேட்பானா அவ்வளோ வெறுப்பா இருக்க அழகை வாழும் இப்புறங்காளி பேய்கள் போன்றவர்கள் வசிக்கின்ற லோகமாகிய மயானமே புறங்காட்டிற்கு ஒப்பது சுடுகாட்டிற்கு சமானமாக இருப்பதாம் புறம்பு வேறுண்டோ மாறாக கூறுவது இல்லை என்பதாம் ஆகவே இப்போது நல்லது கெட்டது பாகுபடுத்தி இது புள்ளியம் இது பாகுமென்று சொல்லி சுகதுக்கத்துக்கு ஏது ஒன்று குண்ணிய பாகுங்க அவங்க ரெண்டு காலந்து மூடிக்கிறாங்களாம் நெருப்பு காதல் ஒருத்திரமாக இருக்கு அதனால அவங்க தான் பேய்கள் அதுதான் சுடுகாடு அவங்கள விட பெரிய சுடுகாடு என்ன இருக்குது ஆகிய சுடுகாடில் சுடுகாடுங்கிறார் அது சுடுகாடு சமானமாக இருப்பதாம் அதை விட மாறாக கூறப்போகுது என்ன இருக்குது அப்படின்னே கிடையாது ஆகவே இந்த தர்மாதர்மங்களை தெரியாமல் கொண்டதே காட்சி கொண்டதே கோலமாக இருக்காங்களே அவர்கள் சுடுகாடு அதான் விருக்கார சுடுகாடு இல்லை அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடம் தான் சுடுகாடு ஆகவே அந்த கூட்டம் இருக்கிற இடமெல்லாம் சுடுகாடுதான் அவர்கள் சுடுகாடு இல்லை அந்த கூட்டம் இருந்தால் சுடுகாடு அது சுடுகாடா அது ஊர் இல்லை அது சுடுகாடுதான் பேருண்டோ மாறாக கூற வேண்டுவது இல்லை என்றும் வெ்யம வரப்பெருத்த விடயமேனில் எப்பொழுதும் வெறுத்தது வெறுத்துமெய்யை ஐயமர துறந்தவர்கள் அருவறுத்தது இது சுடுகாடாக என்றோ அவதார்கை இவைகளில் பாவம் மிகுந்த பஞ்ச விஷயங்களையும் தேகத்தையும் வெறுத்து துறவுற்றது அவர்கள் இருக்கும் இடமே மயானா ஆகையினால் அல்லவோ என இப்போ இப்படி சொல்கிறார் விவேகிகள் பைராகசாரிகள் விட்டு போகிறாங்களே போவாங்களா இது சுடுகாடாக இருக்கிறனால விட்டு போகிறாங்க ஏன்னா போவாங்களா அப்படிங்கிறாங்க ஓடிட அப்படிங்கிறாங்க ஏதோ பொருள் வெய்ய மரம் அற பெருத்த விடயம் என்னென்ன புதிய பாவகர்மங்கள் மிகவும் அதிகமாய் இருக்கின்ற சப்தாதி விஷயங்கள் என வேதாசாஸ்திரங்கள் கூறுவதால் எப்பொழுதும் மெய்யை வெறுத்து ஐயம் அற துறந்தவர்கள் எச்சமயத்தும் தேகத்தை கோபித்தவர்களாய் சந்தேகமின்றி இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் ஆசையிட்டவர்கள் அருவறுத்தது காக்கை மலம் போல அசுத்தம் என்று விட்டது இடுகாடு சுடுகாடு ஆகையென்றோ இக்கயவர்கள் இருக்கும் இடமே மயானமாய் இருந்ததுனால் அல்லவா இவர்கள் இருக்கிறத பார்த்து வெறுத்தே போயிடுறாங்களா பட்டினத்தார் ராஜபத்திரிகிரி இப்படிப்பட்டவர்களெல்லாம் வெறுத்துறதுக்கு காரணம் என்ன சுடுகாடு தான் இந்த அஞ்சாயிரம் மத்தியும் இருக்கப்படாத ஓடி போயிடுறாங்களா அவங்க இந்த சுடுகாடு இடுகாடில் இருக்கப்படாது துறவு உண்மையான துறை மேய்த்துறவு அடைந்தவர்கள்லாம் வெறுத்து தானே போறாங்க அப்போ வெறுக்கக்கூடிய அளவு சுடுகாடுதானே சுடுகாடு யார் குடியா இருக்காங்க அதனால வெறுத்து போயிடுறாங்க அப்போ சுடுகாடை இல்லையா மக்கள் சுடுகாடு விடுறாங்க இவங்க வந்து இவங்க இருக்கிற இடத்தையும் இவங்க ரெண்டு பேரும் வெறுத்துட்டு போயிடுறாங்க ாலும் சர்ந்து தீக்கினாலும் தீமை உரத்திக்குள்ளே தள்ளினாலும் கொன்றாலும் அஞ்சாதா தங்கள் நெஞ்சில்லை காடு கொடியதா என்றோ அங்கதை பழனி மூலமும் அதிதானந்த விளக்க உரையும் காடு அத்தியாயத்தில் இதற்கு முதல்ல இந்த காடு அஞ்ஞானிகள் வாழ்கிற இடமெல்லாம் காடியதான் அந்த காட்டில் அந்த பேய்கள் இருக்கும் சுடுகாடு இது சுடுகாடு வெறும் காடு இல்லை சுடுகாடு இந்த சுடுகாடு பேய்கள் தான் வாசம் பண்ணணும் அது அஞ்ஞானிகள் தான் பேய்கள் அவர் வாசம் பண்ணுறாங்க அது அஞ்ஞானிகள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும் ஒவ்வொன்றும் அவர் சேர்ந்து சொல்லிட்டு வந்தார் அவரி இடத்துல நல்லவர் இருப்பாங்களான்னா ஓடியே போயிடுவாங்கன்னா இவர்கள் ஐயாவின் மத்தியில் நல்லவர் வாழ மாட்டார்கள் ஓடி போயிடுவாங்க என் முன்பாட்டில் சொல்லி முடிச்சார் முன்பாட்டில் வெய்யமர அற பொருந்த பொருத்த விடயமேனில் எப்பொழுதும் வெறுத்து மெய்யை ஐயமர துறந்தவர்கள் அறுவறுத்தது இது சுடுகாடாக என்றும் பட்டினத்தார் பதுகேரி முதலானவர்கள்லாம் வெடுத்து போனதுக்கு காரணம் என்ன நஞ்சானிட்ட வாழ விடாம்தான் போனார் காதரத்தை ஊசியை வாராது நான் கலை வழிக்குன்னு வேறு போயிட்டான் இப்போ இந்த பாடலுக்கு இதோட என்ன செய்யலாம் சிறப்பாக சொல்கிறார் அவதா அருகே எதனாலும் வீராதி வீரர்களும் நடுநடுங்கி போனது இக்காட்டின் கொடுமை அல்லவா என இதன் சிலர் அறிந்து தின்றாலும் தீற்றினாலும் சில வீரர்கள் தமது உடலை அறுத்து புசித்தாலும் தீனமுற தீக்குள்ளே தள்ளினாலும் அழுந்து போகும்படி அக்னியில் தள்ளிவிட்டாலும் கொன்றாலும் கொலை செய்தாலும் அஞ்சாதால் பயப்படாதவர்கள் இத்தகைய அப்படிப்பட்டவர்கள் தங்கள் நெஞ்சில் கொலைகுலைந்து குலைந்தது தமது மனத்தையும் நடுநுடுங்கும்படி செய்த இக்காடு கொடிதாயன்றோ இம் மூர்க்கர் இருக்கும் இடம் அல்லவா கொடியமயானம் ஆகும் சத்திரர்கள் போர்களுத்தில் பயப்பட மாட்டே இருக்கும் எதிரி குத்தினாலும் நான் தாங்கி கொண்டு சாமிச்சுடுவோம் இன்னும் கைதி ஆயிட்டாக எதிரிகள் இம்சப்படுவாங்க உண்மை சொல்லும் எது ரகசியெல்லாம் சொல்லுங்கண்ணு அப்போ ஊசி கூட குத்துவாங்களாம் இந்த தோல் நிலங்களாம் அப்போ கூட பேசாமல் இருப்பாங்களா எப்படிப்பட்ட வீரர்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த பேய்கள் சில அக்கிரமத்துக்கு ஓடி போய்றாங்களா எப்படி ராஜ பந்திர வேறி கதை எப்படி வீரன் விக்ரமான் தம்பி அவன் மனைவி சரியில்லாதனால ஊற்றி போயிட்டாரா இல்லையா ம் இந்த பேய்கிட்ட யாருப்பாங்க எவ்வளோ ஆசைச்சுருந்தாருமா ராணி கிட்ட அது பேய் ஏமாற்றிக்கில்லை அப்படி இந்தியத்தனையோ இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த பேய்கள் அவர் போர் இல்லத்தில் ராஜா வீராஜ் வீரர்கள் தான் இந்த பேய்களை கண்டு பயப்படுறாங்க பயப்படுறதா ஓடியே போயிடுறாங்க இதில் கூட வந்து விசா விசாரசாகரமாகும் விசாரசாகரத்துல அதில் ஒரு கதை வரும் அவன் ராஜன் ராஜனுடைய ராணி அவனுக்கு அந்த ராணி வந்து ராஜனுக்கு கல் எல்லாம் ஊற்றி கொடுப்பான் அவர்த்தன் அவன் மேலே பிரியம் அவனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன தந்திரம் பண்ணான்னா வேலைகாரியே விட்டுறது அதிகமாக கல்வற்றி சொல்கிறது இவனை அதிகமாக கல் ஊற்றிடுறது கல் ஊற்றியே அவன் சாப்பிட்டுட்டு மயங்கிட்டு கிடப்பான் அந்த சமயத்தில் வேலைக்காரி விட்டு விட்டு இவன் போய் அவங்ககிட்ட போயிடுவான் இப்படி ஒரு அக்கரமான ஒரு நாள் அவன் மருந்து போய் கம்மியாக அந்த மயக்க தீர்ந்து போய் சீக்கிரம் எழுந்து பார்த்தா பார்த்து ராணியில் வேலைக்காரி கிடக்குறான் நீ யார் என்ன வெட்டிக்குழு வேணும்பா அப்போ அவன் பயந்துக்கிட்டான் அவன் பயந்துக்கிட்டே என்ன சொல்கிறான் இந்த ராணி தான் ஏற்பாடு பண்ணுறது அவள் வந்து இத்தனை நாள் நான் தான் இத்தனை நாள் இருந்தேன் நான் தான் அவன் கிடையாது கல் மைக்கத்தில் உங்களுக்கு தெரியல ராணி நினச்சிக்கிட்டே என்ன சம்மந்தப்படுத்திக்க இப்போ வந்த அது எங்கே இருக்கு அதை அடுத்த ரொம்ப தான் இருக்கேன் வேறு எங்கேயும் போகணும்ங்க அவ அங்கே பார்த்தாங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவனுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு கத்தி எழுதி வெட்ட போனான் ஆ சமயத்தில் அவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனைகள் அந்த நிஷ்காமுண்ணிய பரிவாக வந்தது சார் இந்த பேய்கிட்டே இருக்கிறதில் ஓடி போலான்னு அவன் போயிட்டான்னு சொல்லப்படுது பே அஞான பேய்கள்ருங்க அப்படின்ட்டு அந்த கதை வரும் தன்னவீன தென்னைச்சூடு ஓட்ட ஊட்டச்சூடு மண்ணை தூக்கி போட்டா வீடு துட்டு வச்சு அப்படி போல இந்த பேய்கள் வஞ்சகம் பண்ணும் வஞ்சகம் பண்ணுறதுல ஓடி போயிடுறாங்க பாருங்க என்னென்ன வேடி நடக்குது அதனால தான் நீ சொல்ற வீராஜ் வீரர்கள் அவர்கள் கூட நடங்கிறாங்க எதுக்கும் பயப்படமாட்டார்கள் ஆனால் தங்கள் நெஞ்சில் குலை குலைந்தது தமது மனத்தையும் நடுங்கும்படி செய்த இக்காடு கொடியதா என்றோ இம்மூர்க்கும் இடம் கொடிய கரையற்ற நீராறும் கணன்றெழுவது இக்காட்டின் கடுமை என்றோ ஒரையற்ற பெரியோர்கள் போய் அகழ்வது இவ்வெம்மை குணம் நிறைந்தோர்க்கும் கோபம் வருதலும் மகான்களும் விட்டு போவதும் இக்காற்றின் கொடுமையை சகியாமை அல்லவா எனும் கரன்று எழுதும் எல்லையின்றிய சர்க்குணங்கள் உடையோர்களையும் கோபிக்கும்படி செய்வது எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் கூட பொறுமை இழக்க செய்யும் இந்த பெய்கள் நாடு இக்காட்டின் கடுமையென்றோ இம்மூர்களது கொடுமை அல்லவா குறையற்ற பெரியோர்கள் போய் அகழ்வது குற்றமின்றிய மகான்களும் உலகத்தை துறந்து சென்று விடுவதற்கு ஏதுவாய் உள்ளதும் இவ்வெம்மை பொறாமை என்றோ இம்மூர்கடத்தில் உள்ள கொடுமைகளை செய்யாம அல்லவா அப்படின் ஆகவே பெரியோர்கள் எவ்வளவா பொறுமையாக இருந்தாலும் கூட அந்த பொறுமை இலக்க செஞ்சிருவாங்க திரும்ப திரும்ப கொடுமைகள் பண்ணிட்டு இருந்தால் கோவமெல்லாம் கோவம் கோவம் வந்துடும் கோவம் செஞ்சது சாமான்யம் கூட அவளை கோவம் மறுபடியும் செஞ்சிடறாரு கணமேனு குண்டே நின்றார் வேகலி கணமையும் காத்துறது கம வந்தாலும் கணத்தில் போம் கனத்தில் பற்றார் அப்போ கூட கனமாவும் அவரை செஞ்சிடறாங்க அப்படிப்பட்ட கொடுமை ஒருக்கு இந்த ஆதிக்கம் என்று உடம்புற்றவெண்மை என்றோ மாலாரும் பாழாளி வைகுவதும் இவ்வழலை மாற்றவென்றோம் தேவர்களாய் தேவலோகத்திற்கு சென்றிரு சென்றிருப்பதும் பரந்தாமன் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இக்காட்டாக்கினியை பொறுக்க மாட்டாமல் அல்லவா என வானோரும் விண்டிருப்பதும் சிறந்திருக்கின்ற தேவர்களும் இதனை வீட்டில் மேலுலகத்திருப்பதும் உடம்போவுற்ற வெம்மை அன்றோ இக்காட்டினால் தேகத்தில் உண்டான கொடிய துன்பத்தினால் அல்லவா மாலாரும் பால் ஆடி வைகுவதும் மகாவிஷ்டுவும் திருப்பார்கடலில் யோக நிதிரை கொள்வதும் இவ்வரலை மாற்று அன்று இக்காட்டில் உள்ள துன்பாகினியை தொலைப்பதற்கு அல்லவா இப்போ இந்த பூலோகத்தில் இருந்து வாழக்கூடிய ஜீவர்கள் மரணத்தை பிறகு சொர்கலோகத்து போனேன் ஆசைப்படுறாங்க இந்த துன்பம் பொறுக்க முடியாமல் தான் இந்த துன்பம் நாட்டில் இருக்கப்படாது அங்கே பண்ண சுகமாக இருக்கலாம் தான் ஆசைப்படுறாங்க அப்போது தேவர்கள் தேவலோகத்துக்கு போக ஆசைப்பட காலம் இன்னும் பொறுக்க முடியாதுன்னு நம்ம போகிறாங்க ஆசைப்படுவாங்களா இந்த நாடு சுகமாக இருக்குமே ஆனால் இந்த பெய் பெய்கள் ஆசைப்படுமா மரணம் அடைஞ்சாலும் மீண்டும் இங்கே தான் பிறக்குன்னு ஆசைப்படுமா சொற்பத்துக்குன்னு ஆசைப்படுமா அதுக்காக இல்லையா கருமகள் செய்வார்களா சரி மாற்றம் சரி ஆசிரியர்கள்லாம் ஆசைப்பட மாட்டேங்கிறாங்களே இங்கே தான் இருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அந்த நாசிக பெய்ய பெரிய பெயர் அந்த பெய் கூட்டத்தை இங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெய்கட்டம் அந்த பெய்ய விவேகலா பேட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே கிடைக்கும் அது அப்படிப்பட்ட பெய்கள் சரி அடுத்தது மகாவிட்டம் பார்க்கடல ஏன் பள்ளி பழி கொண்டு இருக்காரு இந்த வெப்பம் தாங்க முடியலையா அதனால அங்கேயே படுத்திட்டு இருக்காங்க இந்த ஊடகத்துக்கு வந்தால் தாங்க முடியல அப்படி தாங்க முடியலன்னாலும் கூட தாங்குபடி அக்கிரமம் செய்யறாங்களோ அவதாரங்களுக்கு அதனால அவர் பார்க்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தீ நாள் சுட்டதுக்கெல்லாம் பால் தான் ஊற்றுவாங்களா அக்னிபதிகள் பால் ஊத்துறாங்களா அக்னிபதி போல பாலு தான் அப்ப பாக வந்து தண்ணி விட வெப்பத்தை குறைக்கும் தெரியல போயிட்டு வர வரும் இங்க யார் கொடுமையான வேறு சில விம்புவதன் உலகம் எல்லாம் என்றான் அன்னமுமாய் பறந்ததும் துருவெம்மை வாற்ற ஒன்றோம் அயன் அன்ன வாகனத்தில் ஏறி பறந்து போனதும் இக்காட்டில் உள்ள துன்பத்தி நாள் அன்ற துன்பத்தி நாள் என்றால் இதற்கு மேல் என்ன சொல்ல இருக்கின்றது இதன்போல் இவ்வுலகம் எல்லாம் ஈன்றான் இந்த லோகங்கள் அனைத்தையும் சீட்டித்த பிரம்ம தேவரானவர் அன்னமும் ஆய் பறந்ததும் அண்ணம் மீது ஆரோக்கணித்து பிரம்மலோகத்துக்கு பறந்து போனதும் இவ் ஆறுநியத்து உருவெம்மை ஆற்றான்றோம் இக்கானகத்தில் உள்ள கொழுந்துன்பத்தை மாற்றி கொள்ளும் பொருள் இன்னமும் தான் வேறு சில இயம்போது இதல்லாமலும் நான் பலவற்றை சொல்லுவதில் பயணன் என்ன எடுத்தத்தில் சொல்றோம் பிரம்மதேவன்லாம் சிட்டி பண்ணாராம் மூலம்லாம் சீட்டி பண்ண பிறகு இ கொஞ்சம் பார்த்தாராம் பொறுக்க முடியலையா இந்த கொடுமை இந்த பெரியனால அப்புறம் சரி இது நமக்கு இந்த ஊரில் இந்த உலகத்தில் லாய்க்கு இல்லைன்னு தனக்கு ஒன்று சத்திய உலகத்தை சீட்டி பண்ணிவிட்டு அங்கே ஓடி போயிட்டாராம் அன்னப்பறவையில் பறந்தே போயிட்டாரான் ஏன் அன்னப்பறவையை அவர் சொல்கிறதுன்னு சொன்னால் அன்னம் பாலையும் நீரையும் கலந்துவிட்டா பாலை குடிச்சு விட்டு ஆனால் தண்ணி வச்சுக்கணும் அப்போ பிரிக்கக்கூடிய சாமர்த்தியும் அது இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட விவேகம் உடையவர்னு அர்த்தம் பறவை வாகனம் அண்ணாக்க விவேகத்தோடு கூட்டிவர் அவர் ஏன் சீட்டி கடத்தார் இல்லவா விவேகம் பண்ணி பார்த்தாராம் சரி அன்னப்புறையை சீட்டி பண்ணி அதை உக்காந்துக்கிட்டு எந்த கொடுமை மிக்க நாள் இல்லாமல் இருக்கப்படாது என்ன தனக்கு என்ன ஒரு பரவாயில் சத்தியலோகத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு அங்கே ஒடியே போயிட்டார பறந்து போயிட்டார் அப்படி அப்புறம் என்ன சொல்றது இருக்கு அப்படின்ட்டார் அவ்வளவுதான் சொன்னது போர் நிறுத்திட்டார் போதவரியான மீதியில் ஒருவரோடு நினைவுலாயதோ போத உரு நினைதவரை அழு பூதகணம் அணவி மோதுமேதாரிகை கூரர்கரிய காட்டெறியின் மத்தியில் செல்வோம் என நினைக்கவும் கூடாது சென்றால் தத்துவ ஞானம் இந்தியவரை மாயை அதன் காரியமான பூதங்கள் அதம் செய்யுமல் இதன் பொருள் ஓதறிய எரி காணும் இத்தகையது என கூற முடியாத துன்பாக்கினி உள்ள காணகமாகும் இது வரைக்கும் சொன்ன காடு இதில் ஒருவர் ஊடுவர நினையல் ஆயதோ இக்காட்டில் யாவராயினும் மத்தியில் புகுந்து வருவதற்கு நினைக்கவாவது கூடுமா காட்டாக்கினி எரியுது என்ன அதில் இடையில பிரயாணம் செய்ய முடியுமா ஒருபோதும் முடியாது உருவம் நினையாத அவரை அறிவு வடிவுமான தன்னை உணர்ந்த உணர்ந்தறியாத அஞ்ஞானிகளையும் அனுபூத கணம் அணவி மோதுமே கொள்கின்ற பூத கணங்கள் நுறுக்கி சாடுவதாம் ஆகவே போத உருவம் நிலையாத அவரை அறிவடிமான தன்னை உணர் உணர்ந்து அறியாத அஞ்ஞானிகளை அனுபூத கணம் அணவி மோதுமை கொள்கின்ற பூதகணங்கள் நொறுக்கி சாடுவதாம் வைராக்கியம் உண்டாகும் விவேகம் கோரப்பட்டது இதுவரை சொன்னது வைராகியத்துக்காக சொல்லப்பட்டது இந்த உலகமானது காடு எந்த உலகம் அஞ்ஞானிகள் வாழக்கூடிய உலகம்னால் காடு அதில் அஞ்ஞானிகள் பேய்கள் அவர்களை பற்றி வர்ணம் பண்ணும்போது அவர்கள் காட்டினி கூட மோசமானவர்கள் அந்த அக்னி கூட தப்பிச்சுட்டு போயிடலாம் எந்த அக்கினி தப்பிக்க முடியாது ஏதமளவு தெரியாத கொடிய வனமேவும் மனவு வகை மருவு பேயரோ பேதமளவு தெரியாது பெரிய அறிவு பேசும் பேசுவாம் நான்கு அத்தியாய பேய்கள் அத்தியாயம் முன்னே காடு காட்டில் வசிக்கின்ற பெய்களை சொன்னார் இப்போ பேய்களை பற்றியே சொல்ல போகிறார் அந்த பேய்கள் எப்படிப்பட்ட ரகம் உடையது அவர என்ன அவர்கள் இல்லாட எப்படி இருக்கும் விளக்கங்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்தில் விசாரமாக சொல்லிட்டு வருவார் இருபத்தி ரெண்டு பாட்டில் சொல்கிறார் குற்றம் மிகுந்த காணகத்தில் உள்ள பேய்கள் பேதத்தின் உண்மை அது ரெண்டு சொல்லி இருக்கும் மூணு சொல்லி போட்டுக்கணும் உண்மை அறியாமல் மிகுந்த அறிவுடையதாக கூறும் இம்மில்லை போட்டுக்கணும் கூறும் சில பேய்களை கூறுவாம் எனது குற்றம் மிகுந்த காணம் அது அஞ்சா இருக்கிறதே குற்றம் மிகுந்த உள்ள பேய்கள் பேதத்தின் உண்மை அறியாமல் ஒரு பேய்க்கு இன்னொரு பேய்க்கும் பேதம் தெரியாது ஆத்மானாத்மா பேதம் தெரியாது அப்படி பேதபாவனை அவர்கள் விசாரம் பண்ணாமல் மிகுந்த அறிவுடையதாக கூறும் இருந்தாலும் தங்களை பெரிய அறிவாளிகள்னு சொல்லிக்கொள்ளும் எந்த வகையில் அறிவாளிகள் அரசியல் அல்லது சமுதாயம் அல்லது துவைத மதங்கள் இதெல்லாம் தங்களை மேம்படுத்த சொல்லிக்கொள்ளும் அப்படி சொல்லிக் கொள்ளக்கூடிய பெய்களை பற்றி சிலதை இந்த அத்தியாரம் சொல்கிறோம் என்று ஆரம்பிக்கிறார் எதன் பொருள் ஏதம் அளவு தெரியாத கொடியவனம் குற்றங்களை கணக்கிட்டு அறிய முடியாத கொடிய கானகத்தில் இதை கணக்கெடுக்க முடியுமா வகை மறு பேய் அடையும் தன்மையதாய் சேர்ந்திருக்கின்ற பேய்கள் வேதம் அளவு தெரியாது வேதத்தின் தன்மை இத்தகையது என வரையறை அறியாமல் பெரிது அறிவு பேசும் அழகை சில பேசுவோம் மிகுந்த அறிவுடையதாக பேசுகின்ற சில பேய்களை எடுத்துக் கூறுவோம் இந்த பேயதிகார அத்தியாயத்தில் இது முன்னுரையாக சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட பெய்களை அடுத்ததில் சில சில வர்ணிக்கிறார் ஒன்று என்று நின்று ரசியில் போலவென்று உபயத்துவ நின்ற சிலவே அன்றென்று நின்றதனையாம் என்று சொல்லி உடன் அலகிட்டு விட்ட சில பேரணி மூலமும் அத்யதானந்த விளக்க உரையும் நான்காவது தியாயம் பேய் பற்றி சொல்றார் முன்னத்தியாயம் காடு தத்துவ ஞானிகள் இல்லாத இடமெல்லாம் காடு என்றும் அதிலே வாழக்கூடிய எல்லாம் பேய்கள் என்றும் சொன்னார் தத்துவ ஞானிகள் எல்லாரும் தத்துவானி ஆக முடியுமான்னா சரசங்க சாவகாசத்தில் உள்ளவெல்லாம் ஞானம் அடையில என்னாலும் ஞான அபியாசிகள் அவர்கள்லாம் அதில் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஞானம் அடைவதற்காக முயற்சி தர மகூழ்ச்சிகள் அபியாசிகள் என்று அர்த்தம் அதனால் அவர்கள்தான் உள்ளபடிக்கு மனிதர்கள பேய்கள் அப்படிங்கிறார் அவர்கள் பலராக தத்துவான சட்டக்கள் ஆனும் அவர்கள் மேலில் உள்ள சமாதிங்கிறுக்கமே புரிந்தோனாதல் அதனைக்கம் செய்ண்டிதநாதலில் பழிப்பருந்தில் முயல்பவன் பணியத்த கோன் தொத்தகு நான் என்று சொல்லவேண்டு வந்து உண்டோ அப்படின்னா அதிலேயும் தொழில்ந்துவனாதல் அதை நீக்கம் அதாவது இல்லாதவன் ஒழுக்கமாக இருக்கிறவன் திருப்பியாக இருப்பாங்க இழுக்கம் செய் மோர்கனாதல் சில மோர்கனாக இருப்பான் கோவசா கோப்தாபங்களை உடையவர்கள் அடிதடி இதெல்லாம் கூட இருக்கலாம் ஆனாலும் அதில் ஏயே அப்படி செய்கிறேன்னா என்னங்க பண்ண பழைய வாசனை வந்து சேர்ந்து போச்சு இன்னும் அடுத்த படம் வழியாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் சக்ஸஸ் விழுக்கம் செய் மூர்கநாதல் அல்லது பண்டிதநாதல் எண்ணில் இருக்கலாம் படிப்பொருள் ஞானந்தனின் முயல்பவன் பண்ணியத்தக்கவன் எல்லா மக்களாலேயும் அல்லது மேல்மக்களாலே பழிப்பு இல்லாதது அப்படிப்பட்ட ஞான மார்க்கி தத்துவ ஞானம் அத்வைத மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் பண்ணித்தக்கவர்கள் மூச்சுக்கள் அர்த்தம் மூச்சுக்கெல்லாம் பணியத்தக்கவர்கள் அப்படி இருக்கும்போது தொழத்தகு வேண்டும் என்று ஞானி சொல்லலாமா இது என்ன இருக்குது ஞானமடைந்த ஒருவனை கும்பிடலாமா ஞாசனை செய்யலாமா ஞானம் அடைவதற்கு முயற்சி பண்ணுறவனையே வணங்கத்தக்கவனாக இருக்கும்போது ஞானமடைந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிற கைவிதல் ஜியன் ஆகாது என்பார்த்தம் அதனால இங்கே பேய்கள் என்று சொன்னாக்கா அஞ்ஞானிகள் ஞானிகள் ஞானிகளும் ஞானம் ஞானிகளோட சம்மந்தப்பட்டவர்களும் அர்த்தம் சம்பந்தப்பட்டவெல்லாம் நாடு நாட்டில் மேன்மக்கள் அர்த்தம் அவர்களை பற்றி எப்போ சொல்லலை பேய்களை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க பேய்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை முன்னுரையாக வழக்கமாக இருப்பார் பேய்கள் அதில் சில பேர்கள் நான் சொல்ல ஆரம்பித்தேன்ல அவதாரியை குற்றம் மிகுந்த காணகத்தில் உள்ள பேய்கள் வேதத்தின் உண்மை அறியாமல் மிகுந்த அறிவுடையதாக கூறும் சில பேய்களை கூறுவான் என தன்னைத்தான் மெச்சு தனி மெச்சரே டம்பம் தற்போது பெரியவன் தானல் ஆங்கானன் தன்பிடி என்று மூன்று அட்டும் முதன்மையாக இருக்கும் சில சொல்றேன்னு சிலரகம் இந்த பாட்டில் அடைக்க சொல்கிறார் அவதார் சில பேய்கள் ஒரு பொருள் என்றது சில பல என்றது சில இருபொருள் என்றது சில மனோ வாக்கிற்கு எட்டாதவை வஸ்துவை நாம் ஒரு அளவாக கூறியது என சில ஒன்று என்று நின்ற சில பேய்கள் ஒரு பொருள்தான் உண்டு என்று கூறியது சில பல சில பல என்று நின்ற சில பேய்கள் ஜீவேஸ்வர ஜெகத்தை உண்மை என்று கூறியது சில உபயத்து நின்ற சில பேய்கள் இருபொருள் என்று கூறியது அன்று என்று நின்றதனை ஆம் என்று சொல்லி மனோவாக்கிற்கு எட்டாததால் அதத்தியாக வருத்தினால் இதல்ல இதல்ல என்று உணரமுன்னு சொல்லி போடுகிறோம் உணரத்தக்க பொருளை இத்தகையது எனக் கூறி உடல் அழகிட்டு விட்ட சில பேய் நாமரூபமான மூர்த்திகளில் அளவு செய்து விட்ட விட்டது சில பேய்கள் இப்படி சொல்லக்கூடிய பேய்கள் அதாவது சில பேய்கள் ஒரு பொருள்தான் உள் என்று கூறுவது அது அத்வைத கருத்துடையது சில பேய்கள் ஜீவேஸ்வரி ஜெகத் என்று உங்களிடம் சத்தியம் என்று சொல்லக்கூடியது இது வந்து விஷ்டாத்வைதம் உண்மை என்று கூறியது சில பேர்கள் இருபொருள் இத்வைதம் இது மனோவாக்கிற்கு எட்டாததாய் அதத்துவாவிறுத்தியினால் இதல்ல இதழ் என்று உணரத்தக்க பொருளை இத்தகையது என்று கூறுவது இது அத்வைதம் வேதாந்தம் அப்படி உண்டு அன்று என்று ஆம் என்று சொல்லி இப்படி சில பெயர்கள் இருக்கின்றன இதெல்லாம் மூச்சு பேய்கள் மூச்சுக்கள் ஏன்னா இன்னும் ஞானம் வரல மூச்சுக்களாக இருக்காங்க அவ்வளோதான் அப்படிப்பட்ட மூச்சுக்கள் உள்ளவர்கள் இல்லை ஞானத்து தகுதியுடையவர்கள் அவர்களும் பேய்களாக தான் இருக்காங்க இப்போ முன்னே சொல்லப்பட்ட அது குரு புரியலத்திலே அபியாசம் பண்ணக்கூடியவர்னு அர்த்தம் இன்னும் இவங்க அபியாசத்துக்கு தயாராகலன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கருத்து தெரிஞ்சவங்க தன்பதி அல்லா பேர்கள் தனையும் தன்பதி அல்லா பேர்களா பேர்கள் தமை அல்லன் அல்லனென்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெற்றி மௌனமானால் என்பது போல நீக்கி இதன் இதன் நினைச்சேடித்த பின்பற பிரம்மன் தன்னை பேசாமற் காட்டும் வேதம் அதத்துவாகிருச்சு அதல்ல அதல்ல வேதாந்தத்தில் ஒரு லட்சணாவர்த்தி இல்லை அதித் ஆர்த்தி முன்னெல்லாம் அதான் இருந்த அது தவிர தான் ஆயங்கர் வந்து லட்சணாவத்தியை ஏற்படுத்தினார் அதனால் ரெண்டில் எது சௌகரியம்னா லட்சணாவிர்த்தி சௌகரியம் ஆத்மாவிருத்தி கொஞ்சம் சிந்தனை பண்ணால் தான் அது இது நல்ல விளக்கமாக தெரியும் என்பது சொல்லப்பட்டது ஆக இப்படி பல ரகமான இருக்கிறார்கள் அதில் சில இந்த பாட்டில் சொல்லப்பட்டது இளதென்று சில உலதென்று நின்ற சில விரைதன்னை நெஞ்சில் உணரும் பலதின்றி பலதென்று மங்கு மல உடல் தங்குகின்ற வடிவங்கள் கொண்ட சில பேர் அவதார்கே சில தெய்வம் இல்லை என்றது சில தெய்வம் உண்டு என்றது சில நெஞ்சில் உள்ள தெய்வத்தை நினைத்தறிய மாட்டாமல் அனித்தியமும் அசுத்தவுமான தேகத்தில் இருக்கும்படியான தவத்திற்குரிய வேடங்கள் கொண்டன என இப்படி தெய்வத்தை பற்றி பல அபிப்பிராயங்கள் சில இலது என்று நின்ற சில பேய்கள் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுள் என்று கூறியது ஆசிரியர்கள் சில உளது என்று நின்றார் சில பேர் கடவுள் இருக்கின்றார் எங்கும் இருக்கின்றார் என கூறியது ஆசிரியர்கள் இறைதன்னை நெஞ்சில் உணரும் வலது இன்றி கடவுளை மனத்தில் வீற்றிருக்கும் தகைமையை குரு சாஸ்திரங்களை கொள்ளறியும் சாமர்த்தின்றி சமர்த்தின்றி மங்கு மல உடல் தங்குகின்ற பார்க்கும்போதே அழிவதும் மலமுள்ளதுமாகிய உடலில் இருக்கும்படியான தவவேடங்களை மேற்கொண்டன சிலபெய்கள் கொண்ட சில பே சில பேகளை அடுத்த அடுத்த பாட்டில் இன்னும்ஞ்சம் விரிக்கிறார் என்பதால் சில பேர் தொடர்த்த பாட வீணும் ஆகவே நாசிகர்கள் ஆசிரியர்கள் இப்போ குரு சாஸ்திரங்களை இருந்தாக அதில் இருக்கிறதே அப்படியே சொல்லி தான் சொன்னபடி நடக்காமல் வேடம் மாத்திரமாக இருக்கிறவர்கள் அர்த்தம் அப்படி இருக்கிறது தான் வேடதாரியம் அப்படிங்க தண்டை பிடித்த சில சிகையை தரித்த சில ஜடையை பறித்த சிலவே முண்டித்து விட்ட சில முடியை பறித்த சில முசுவீர் பொறுத்த சில பேருகை சில பேய்கள் துறைகளாய் ஏகதண்டம் திரிதண்டம் எடுத்தன சில தலைமுடி வளர்த்தன சில தடைகளை வளர்த்தன சில மழுத்தி விட்டனர் சில பறித்தன சில வானம் போல கடினாச்சாரத்தில் பிடிவாதமாய் இருந்தன என இப்படி பல ரகம் இதன்பொருள் சில தண்டை பிடித்த சில பேய்கள் ஏகதண்ட திருத்தண்டங்களை எடுத்தது இத பிராமணா தண்டம் குடிச்சிட்டு போவாங்க தண்டம் தண்டு சன்னியாசேன்னு பேர் ஒரு தண்டம் அதில் மூணு தண்டமும் உண்டு மூணு கோல் முக்கோள் தமிழில் ஏக ஒரு கோல் முக்கோளுன்னு பேர் மூணு கோல் அதுதான் பிராமண சன்னியாசின்னு காட்டிக்கிறதுக்காக ஆனால் வடநாட்டில் காசி நிறைய பேர் இருக்காங்க பிராமண அவங்க வந்து அது பிராமண விழிகளில் சா சாதம் ஆகிட்டு போயிடுவாங்க வரமாட்டாங்க அங்கே டேரா போட்டு இருக்காங்க அவங்க அவங்கள தங்களை தான் மேல் ஜாதின்னு வச்சுக்குவாங்க அவங்க அத்வைதியாக பரம் சன்னியாசி ஒத்துக்கிறதில்லை அவங்கள அது ஜண்டத்தையும் கம்மலுக்கு விட்டால் தான் நீ ஆ பரம் சன்னியாசி அப்படிமாங்க அரிமானம் இருக்கும் அதில் ரொம்ப உண்டு சில சிகையை தரித்தது சில பேய்கள் முடியை வளர்த்தது இது செய்வப்பெய்கள்லாம் முடி வளர்த்துக்கிறது சில முண்டித்து விட்ட சில பேய்கள் பழி மழுத்தி விட்டதுகள் இந்த அத்வை சம்பிரதாயம் மற்றது சிலதெல்லாம் மொட்டை அடிச்சிக்கிறது சில முடியை பறித்த சில பேய்கள் சிகையை பறித்தலை பறித்ததுகள் சிகை சிகையென்னா உச்சு கொடி விட்டுக்கிறது சில முசுவில் பொறித்த சில பேய்கள் குரங்கை போல தேவையில்லாத கடினாச்சாரங்களை தரித்தது கடினாச்சாரங்கள் எதாவது தொட்டி போட ஒன்றை கை கொள்ளுவாங்க சில சடையை பறித்த சில பேர்கள் ஜடையை வளர்த்தது சில பேர் ஜட வளர்த்துக்கிறது இவங்களா அதை பச்சை வச்சு ஒட்டை வச்சுக்குவாங்க தலை அந்த இது முடிய இவங்க ஒருத்தர் நேரத்தில் வந்து சரி சரி ஒரு ஆட்டோமேட்டிக்காக இருக்கு அவர் பென்சர் வருது எல்லாம் வருது அதெல்லாம் காய் கட்டிக்கிட்டு வந்துடுவார் எனக்கு வேட்டு கொடுன்னு கேட்பார் அவர் சாமியார் உள்ளபடி சாமியார் தோட்டமும் நல்லா இருக்குது மனசு தான் சாமியாக ஜடம் போட்டுக்கிறார் ஜாடியோட ஜட் அப்படி சில ஒட்டு ஜடையும் போட்டுக்கிறது ஒட்டேன்னா ஜ சவரி மாதிரி வாங்கி ஒட்ட வச்சுக்கிறது அப்படி மா திருவண்ணாமலை ஒரு முருகால் வந்தாருட்டு நீளமாக வச்சுருப்பார் அதுக்கு எடுத்து ரொம்பவும் தலைவலி வந்துருச்சா அது எடுத்துட்டு மொட்டை போட்டா இருக்கும் அது அப்படி ஒரு ஒருத்தர் வந்தார் அது ஒட்டை வச்சுக்கிட்டு கையில் விட்டிதான் போவேன் அரு என்ன சாமி இப்படி எல்லாம் வருதுங்களா இதுக்கு தானே காசு கொடுக்குறா இல்லை எவன் கொடுக்குறாங்கிறான் அப்படி சமாசா படத்துக்கு வருவார் ஏன் ஜாமல் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னா இந்த காலையில் எவன் காசு கொடுக்குறாங்கண்ணா அப்படின்னா இல்லை ஒட்டை வச்சுருந்தா இல்லை நீங்களமாக போட்டு ஒட்டை வச்சு கையில் பிடிச்சிட்டு போவார் கீழே பிடிக்கிட்டு போயிடலாம் எவ்வளோ பையன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவான் போச்சு அப்படி அப்படியே சொல்லுவார் காசு கொடுக்கிறானா காசுக்காக தான் வர்றேன் இது காட்டாதான் காசு கொடுக்கிறாங்கண்ணா சரி ஜையை வளர்த்தது மிகவே கலைகற்ற பெய்களோடு சிலுகிட்டுவா சிலுகுட்டு கரையற்ற பெய்களுடைய அந்த ஓட்டங்களை போய் சொன்னார் இப்போ கற்றவர்களை போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆதாரை சில பேய்கள் அமைதியின்ற குதர்க்க நூல்களை கற்று அதுவே சிறந்தது என்று கற்றவர்களுடன் கலகமிட்டு திரிவனவும் பல உள்ளன என கரையற்ற பேய்கள் அளவில்லாத பேய்கள் அலைகட்டு இராது அலைதல் ஆற்று இருக்காமல் பல தலை கட்ட நூல் பழகி சிறப்பின்றி பற்பல சாஸ்திரங்களை படித்தறிந்து அது மிகவே முக்கியமாக அந்த நூல்களே மிக மிக சிறந்தது என கூறி கலைகற்ற பெய்களோடு சிலுபியிட்டு உலாவுவன உளவே கற்றறிந்து இருக்கின்ற பெய்களுடன் போராடி திரிகின்ற பெய்கள் இருக்கின்றன என்பதுதான் இல்லை சாஸ்திரங்களை இப்போ தற்க நூல் படிச்சுக்கிறது இவங்கள்லாம் தற்க நூல் படிச்சுட்டா வாதம் பண்ணலாம் வாதம் வந்து வக்கீல்கள்லாம் தற்கொல் படிக்கிறது தான் பாடம் உண்டு எதிரி சொல்லுறதை மடக்கிறது தான் வாதம் ஜல்பம் விதண்டை என்ற மூன்று பிரிவில் வாதம் தான் அதித்துடன்பாடு விதண்டை ஜல்பம் அல்லாம் வாதத்துக்கு தான் உரியது அதில் உண்மை தெரிய முடியும் தன்பட்சத்தையே பேசுவோடையும் எதிர்பட்சியாக மறுக்க மாட்டான் எதிர்ப்பம் மருப்பானை ஒழிய தன் பட்சம் பேச மாட்டான் அப்படி இதெல்லாம் விதண்டை ஜல்பம் பண்ணு பேர் அதனால் இந்த மாதிரி தர்க்கசாஸ்திரங்கள் படித்து இருக்கிறவர்கள்லாம் வழுக்கட்டாக போய் வாதம் பண்ணுவாங்க ஆனால் ராஜசங்கரார் எல்லா தர்க்கத்திலையும் ஜெயிச்சவர் அவரை போல தர்க்கம் படித்தவரோ அல்லது படிச்சு அவர்கிட்ட வாதம் பண்ணி யாராவது ஜெயிச்சிருக்காலும் ஒருத்தர் கிடையாது கூப்பிடுவார் அதுக்குன்னு வந்தவர் அதுவே சாப்டம் பண்ணிட்டு போகணும் இல்லை செஞ்சா அப்படிப்பட்ட மீண்டினை வாராவடி நீலான பொருள் பொருள்கள் தெரிந்துரை செய்யவும் இல்லைகளாவே அவதாரிகை சில பேய்கள் பயனற்ற வார்த்தைகளை கேட்டு காலத்தை கழிப்பன பிறப்பிறப்பை மாற்றும் பிரம்ம வித்யா சாஸ்திரங்களை உபதேசித்தால் கேட்பதில்லை எனக்கு சிங்காரவரில் நிறைய படித்து தான் இருக்காரு படிச்சிருந்தேன் அவருக்கு அத்வைதத்தில் நம்பிக்கைன்னு காட்டிக்கிறதுக்கு சம்பிரதாயத்தே வெறுக்கிறார் அவருக்கு கும்பாஷேகம் பண்ணி கும்பாசேகம் போட்டு எழுதினார கசாய் கழுதரசு போகிறார கும்பாசேகம் கும்பாசேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்களாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கல்லுக்கு போய் உயிர் கொடுக்கனு சொல்கிறாங்களே உயிர் கொடுத்த செத்து போகிறாங்களே இல்லையா அப்போ எப்படி இவங்க ஊருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க கருளை சாமி எப்படி எங்கே இருக்குது சொல்லு கொடுக்கிற செத்து போயிடுறான் அப்போ எப்படி உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் கேட்பனி வாரா வழியினை தெரியலான பொருள் கடை பொருள்கள் தெரிந்துரை செய்யும் இல்லை அஞணி மூலமும் அதீதானந்த விளக்க உரையும் நான்காவது தியாயத்தில் பேய் பற்றி சொல்றார் பல பேதமான பேய்கள் அஞ்ஞான பேய்கள் ஒரு கணக்கு இல்லை அதில் நான் சில தான் பொறுக்கி சொல்கிறேன் சொன்னார் அவதாரியை சில பேய்கள் பயனற்ற வார்த்தைகளை கேட்டு காலத்தை கழிப்பார் பிறப்பிறப்பை மாற்றும் பிரம்ம வித்யா சாஸ்திரங்களை உதேசித்தால் கேட்பதில்லை என வரிய ஆன உரை பல கேட்பன பலனற்ற சொற்களை பலவற்றை கேட்டிருப்பன மாண்டு மீண்டு இனி வாராவடியினை இறந்து மறுபடி இன்னமும் பிறந்து வாராத மார்க்கத்தை செடியல்ன பொருள்கள் தெரிந்து அடையத்தக்க சாஸ்திரார்த்தங்களை நன்கறிந்து பெரியவர்கள் உரை செய்யும் இல்லை உதேசிக்கின்ற போது செவுடுகள் ஆகண அது கேட்டறியாதவைகள் ஆகின்றன ஊர்வலகெல்லாம் பேசிகிட்ருப்பாங்க அதெல்லாம் நல்லா கேட்குறாங்க இந்த வேதாந்த விஷயங்கள் அல்லது பக்தி விஷயங்கள் எதுவும் பேசினா காசோடாக போதும் அவங்களுக்கு அந்த யோகத்தில் கொஞ்சம் நேரம் வந்து பரிசோதனை உக்காந்துக்கிறாங்க அப்புறம் மேலே பாருங்கள் கும்பல் கும்பலாக அப்படியே பழகிட்டாங்களா அது காரணம் என்ன அதான் பேயில் அப்படி வரக்காக சில பேயில் இருக்கு பெ கண்டிக்க முடியும் கேட்காது பெய்கள் அதனால செவடாயிருடம்பெலாம் வெறும் வாய்களாகி வடித்தற்கு வல்லன்கோனடி தாமரை போற்றியன் துரைக்க வெண்ணில் வெற்றுமைகளாவன ஆரம்பித்தால் வாய் மட்டுமின்றி ரோமக் கண்களும் பேச வந்துவிடும் பரமேஸ்வரனை பாடி பரவுங்கள் என்றால் ஒரு வாயும் திறவாது என உடம்பு எல்லாம் வெறும் வாய்கள் ஆகி ஒளித்தற்கு உள்ளன தீமைகளை பேசினால் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு ரோமக் தனித்தனி வாய்களாக பேசத் தொடங்கிவிடும் உம்பர்கோன் அடித்தாமரை போற்றி என்று உரைக்க வெனில் திருவாய்மொழி தேவாரம் திருவாசகம் முதலிய பாசுரங்களால் தேவதேவனுடைய திருவழி தாமரைகளை தோத்திரம் செய்து வாழ்த்துவீர் என்றால் வெற்று உமைகள் ஆகன வாய் பேசாத உமைகள் ஆகின்றன அப்போ ஊமை ஆயிடுவாங்க அப்புறம் செவனு இங்கே ஓமை ரெண்டும் ஆயிட்றாங்க இதுதான் முன்னாடி சொல்லியிருக்கு திருக்கலர் குரு பூஜையில் சாப்பிட்ட உடனே படுத்துக்குவாங்க படுத்தாலும் தூங்க மாட்டாங்க ஊர்வம் பேச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர்களுக்கு தூங்கணும்னா இச்சை இருக்கும் அதுவே கெளுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம்தான் ஒருத்தர் யுக்தி பண்ணாரன் சரி சும்னா சும்மா பழுங்கன்னா பழுக்க மாட்டேங்கலாம் அப்புறந்தான் சரின்ட்டு கட்ட பாலத்தில் இருபது தத்துவமாக சூட்சம் செய்கிற தத்துவங்கள் ஆறு சத்துவம் சோழ செய்கிறது புகுந்துருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு எத்தனை தத்துவங்கள் எத்தனை இடங்களில் எப்படி எப்படி புகுந்துருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு நேரம் எல்லாம் கப்பிச்சுப்பட ஆகிட்டாங்க பேசவே இல்லையா அப்புறம் பேசப்பட்டுக்கிட்டாங்களா சில எல்லா போச்சு அவங்களும் தூக்கிட்டாங்களா கேட்டவுடனே எல்லாம் வாயில் அடங்கி போச்சு பயன் சொல்லணுமே யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் தூங்கிப்பாங்க குருபூசி வர்றதுல ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் தான் அது சத்தம் போடுறது கூட்டம் அது ஒரு பெய்கள் கெடிச்சான கேள்வி இல்லை சாதாரண படிப்பாளர்களும் வராது அதனால் பேசாமல் இருக்கிறாங்க ஆறு தத்துவமாக இருக்கின்ற சூழல் சேர்த்து இருபதுவங்க இருக்கின்ற சூழல் சேர்த்து குளிப்பு கொஞ்சம் இருக்குது எந்தெந்த இடத்துல எத்தனை எத்தனை எங்கெங்கே இருக்குதுன்னு கேள்வி இது கணக்கு வந்துடுமா சாமான்யா கட்டப்பாட படித்தாலும் வந்துடுமா வராது ஆமாம் அப்படி வராதனால எல்லாம் கமிச்சி அடங்கிட்டான் வாய் மூடிவிட்டான் கூட்டி அவர் பேசாமச்சுக்கிட்டான் அமைதி அப்புறம் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி அப்படி ஊர்வம் பேசும்போது எல்லாரும் போயிட்டே எடுத்தாங்களா அடங்க மாட்டேங்கிறாங்களா சொன்னாங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது இப்படி இல்லை சில பேய்கள் அப்படின்றார் சில பேய்களை பொறிக்கி போட்டிருக்காரு முன்னால் சொன்னார் சில பேய்கள் தான் சொல்கிறேன் என்ன அது சில பேயலே இப்படி இருக்கு எல்லா பேயில புத்தகம் பார்த்தா இல்லை பொய்மை போல விளங்கிய பொருள் செரி கிண்ண்புற்புத கண்ணின மிமையான பொருளை உலகத்தினில் மீண்டு பார்க்கில் வெறும் குருடாவன இப்போ கூட்டு போய் சொல்கிறார் அவதாரி மெய் போன்று இருக்கின்ற பொய் உலகத்தை பார்க்க என்னில் இருவிழிகள் எனற்றதாக காணும் உள்ளத்தில் உள்ளத்தில் உள்ளபடி இருக்கின்ற வசுவை காண என்றால் இருவழிகளும் இல்லாதனவாம் எனல் என் பொருள் பொய்மையாகி மெய்போல் விளங்கிய பொருள் ஆராய்ந்து பார்ப்போருக்கு பொய்யாகியும் ஹைவேகளுக்கு உண்மையா உண்மை போல் காணும் உலகப் பொருளை தெருக்கில் நல் புற்புதக் கண்ணின பார்க்கும்போது நீர்க்குமிடுகள் போல்வதல்ல போல நல்ல கண்கள் அளவற்றனவாம் மெய்மை ஆன பொருளை உலத்தினில் நித்திய பரமாத்ம வஸ்துவை சித்திரத்தின் கண் மீண்டு பார்க்கில் உண்முகமாக பார்க்கும் காலத்து வெறும் குருடாவன உள்ள கண்களும் அறியாதனவாம் என்ற அந்த உள்ளத்தில் பிரம்ம இருக்கிறது அதிஷ்டான செய்த கூடத்தன் அதை விசாரித்து பாருன்னாக்கா இந்த கண் கூட இல்லாமல் போயிடுது வெளியில் சத்தியவசுவாக பார்க்கக்கூடிய நிலையிலே எல்லாம் கண்கள் மறந்து செயற்படுகின்றன ஆக செவடு முன்ன சொன்னார் அப்புறம் ஓமை அப்புறம் குருடு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார் பருகுல தமிழ்தொழி நூல்களை பக்கமோ பக்கமோதி படித்து கழிப்பன திருகுலத்தொழு தர்க்கங்களே உரை செய்யும் நூல்கள் நூல்கற்று திட்டர்களாவன அவை மனத்தில் மோட்சாமிர்தம் பொழியும் வேதாந்த சாஸ்திரங்களை மாயாவாதம் என நிந்தை செய்து கபட மனத்தால் குதர்க்க நூல்களை கற்று அலைந்து திருவன எனல் சிலது சில பெயர்களை சொல்கிறார் பருவு அமிர்தம் பொழி நூல்களையும் மனத்தால் நுகரும் சவாமிரதத்தை சொரியும் வேதாந்த சாஸ்திரங்களை பக்கம் ஓதி படித்து கழிப்பன மாயாவாதம் பூர்வபட்சம் என கூறி நீக்கு நீக்குவன திருகு உளத்தோடு தர்க்கங்களே உரை செய்யும் நூல் கற்று திட்டர்கள் ஆவண வஞ்சக மனத்தோடு தர்க்கங்கள் மாத்திரம் கூறும் சாஸ்திரங்களை பயின்று சுருதி பிரமாணமின்றி அலைந்து திரிவதாகின்றன ஆக சில பேர்கள் வேதாந்தத்தை நிந்தலை பண்ணுறது உண்டு சைவ சித்தாந்தம் நிதி தினம் பண்ணுவோம் சைவ சித்தாந்த வயசு என்ன துவைத மதம் வேதாந்தத்தை உடன்பாடு கொல்ல மாட்டாங்க அவன் சூட்டுருவாங்க மாயாவாதிகள் அப்படிம்பாங்க அப்படி மாயை பற்றி பேசுகிறாங்க மாயை பற்றி பேசுகிறது உண்டு பிரான் பேசுகிறோம் மாயை பற்றி மட்டுமா பேசுகிறோம் அப்படி அவர்கள் ஒத்துக்கிறது அவர்கள் தர்க்கந்தான் படிச்சிருக்காங்க தர்க்கம் படிச்சுட்டு எதிரியை மடக்கிடுவாங்க வேதாந்தம் படிச்சிருந்தால் தர்க்கம் படிக்காத வேதாந்திகள்லாம் துவத்தம் போகணும் அது சொல்லியா மெயுடை ஒருவன் சொல்வன் சொல் ஒருவன் சொல்வன்மையால் மெய் போலுமே மெய் போலுமே ஒருவன் மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையினால் பொய் போலுமே பொய் போலுமே அப்படி போகல வேந்தான் படிச்சிருந்தாலும் கூட தர்க்கவாதிகளை ஜெயிக்க முடியாது அத்து வந்து தான் போகணும் ஏன் பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மை இருக்குது மெய்யுடைய ஒருவன் இவனு சொல்ல மாட்டானே சொல்ல சொல்வன்மை இல்லை முடியாது அடுத்து வந்து தான் போகணும் துவக்கிற யாருன்னா வேந்த படித்தவன் வேந்தம் அல்ல அதே போல் துவைதம் ஜெயிக்கிறது இல்லை துவைதத்தை சொன்னேன் அவன் தான் ஜெயிச்சான் ஜெயி துவைதம் ஒருபோதும் ஜெயிக்காது அது தோக்கறதே தான் அது ஆனால் அவன் சொல்வன்மையினால் ஜெயிச்சான் ஒழிய இங்கே துவைதமான ஜெயிக்கவே ஜெயிக்காது வேதாந்தம் துவக்கவே துவக்காது கையாளக்கூடியவன் சரியில்லை அதான் தோத்து அப்படிங்கிற மாதிரி இந்த மதவாதிகள் இப்படி இல்லாமல் இருக்கிறது இது ஒரு எதிரகமான பேர் பாவதொன்றிலேயாயினும் தன்னை மேல் ஆக ஒன்மியறக்கடையாவன பாவகத்தொன்றிலாதமை காட்டல் போல் படபடத்துத்தன் பாழ்வாய்த்திறப்பனாரியை தான் சுதந்திரமின்றி இருந்தும் தம்மை உயர்வாக கருதி அதோகதி அடைவன அறியாமையை அந்நியருக்கு அறிவிப்பார் போல் துடிதுடிப்புடன் தம் வாக்கால் வசனிப்பவனா வசனிப்பனவாம் எனல் இதன்பொருள் ஆவது ஒன்றியிலே ஆயினும் தன்னாலாவது ஒரு காரியமும் இருந்தாலும் தன்னை மேல் ஆக உண்ணி அரக்கடை ஆவன தங்களையே உயர்ந்தவர்களாக நினைந்து கொண்டு மிக கீழானவை ஆகின்றன பாவகத்து ஒன்றியலா தமை காட்டல் போல் படபடத்து தன்பால் வாய் திறப்பன வெளிய மன நிலையை புறம்பில் உள்ளால் அறிய காட்டுவது ஒப்ப சுடிசுடுத்து தங்களது பயனின்றி வாக்கால் வச்சினிப்பதாம் ஜீவர்களுக்கு சுதந்திரம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அவர்கள் தமிழ் கெட்டிக்கார தனமத்தை விளம்பரம் பண்ணிக்குவாங்க நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் சாமர்த்தியம் பாருங்கள் அப்படிமாங்க நான் இல்லைன்னா அது காரணம் நடக்குவான் என்னால் எல்லாம் நடக்குது இப்படி எல்லாம் தன்னை விளம்பரம் பண்ணிக்கிறது இது அறியாமல் வெளிப்படுத்துறதுன்னு சொல்கிறேன் வெளிரி வெளிரிய வெளிரியன்னா அறியாமல் அஞ்ஞானம் அஞ்ஞானத்தை வெளிப்படுத்துகிறாங்க சாஸ்திரம் என்ன சொல்கிறது சாதாரணக்காரணம் ஒன்பது அசாதாரணக்காரணம் ஒன்று கூடலன்னா காரியம் நடக்காது பத்து காரணங்கள் கூழ்னா தான் காரியம் நடக்கும் எல்லா காரியங்களும் அப்படித்தான் ஒன்று குறைஞ்சாலும் காரியம் நடக்காது அப்படி இருக்கும்போது தன் கெட்டிகார்த்தனம் நான் செய்தேன் சொன்னாக்கா அந்த வெட்டிகார்த்தன எப்போதும் நடக்கிறதுையே ஒரு சமயத்தில் செஞ்ச அந்த கெட்டிகார்த்தனும் மறுசமயத்தில் செல்றதில்லை ஏன்னு கேட்டால் அவங்க எடுத்தால் இவங்க எடுத்தால் அதனால் அப்போச்சு ஏன் இப்படித்தான் தன்னுடைய பிராரந்தம் அப்படி இருக்கும் அல்லது ஈஸ்வர காரியம் அப்படி இருக்குன்றோ ஒத்துக்க மாட்டாங்க இது இப்படி ரகவான ஒரு பெய்கள்னு சொன்னார் ஆறு ஞானமுடையவர் பிணக்கரவாறு ஞானநெறி என்றறிந்தவர் கூறுஞான கரும்பு கொள்ளாது போய் கூட சொன்ன சொல் கோது கொண்டாடுவர் அவதார்கே தத்துவ ஞானிகள் விசிராந்தியாய் இருப்பதால் தத்துவ ஞானத்தை விசிராந்திக்கு ஏது என்று அறிந்தும் அப்படிப்பட்ட கரும்பு ரசம் போன்ற தத்துவ ஞானத்தை அடையாமல் அஞ்ஞானிகள் கூறும் வேதபட்சமான சக்கையை மிச்சி திரிவன எனல்பொருள் ஆறு ஞானம் உடையார் பிணக்கு அற ஆறு நெறி என்று அறிந்தவர் இந்த வாயில் ஆறுதலுற்ற தத்துவ ஞானிகள் மன போர் அற்றவும் விசிராந்தி தருவது ஞானமார்க்கமென்று உணர்ந்தவர்களும் கூறு ஞான கரும்பு கொல்லாது போய் உபதேசிக்கும் ஞானமாகிய கண்ணல் ரசத்தை பருகாது சென்று கூடல் சொன்ன சொல் கோது கொண்டாடுவர் அஞ்ஞானிகள் உபதேசிக்கும் பேத வார்த்தைகள் உண்மை என எண்ணும் ரெண்டு மூணு சில போட்டுக்கணும் சக்கையை மெச்சிக்கொள்வன என்பது அதாவது பரோட்ச ஞானம் அதில பரோட்ச ஞானம் இதை கொஞ்சம் படிச்சிருக்காங்க அதை படித்ததே கொஞ்சம் பெரிய படிப்பை வந்தது வந்துடுச்சு என்றும் அதை போல படிப்பு இல்லை என்றும் தன்னை பிரச்சாரம் பண்ணிக்கிறது வேறு கொஞ்சம் படிச்சிருந்தான் அவர் தான் ஆறுதலூற்ற தத்துவஞானிகள் மனப்போரட்டிருக்கவும் விசிராந்தி தருவது ஞானமாக இருக்கமே என்று உணர்ந்தவர்களும் பரோஜானிகள் அர்த்தம் அவர்கள் ஞானிகள் பரிபூர்ண ஞானம் அடைந்து ஆனந்தமாக இருக்காங்க இந்த பரோஜானிகள் அதில பரோஜானிகள் திட பரோஜானிகள் இல்லை இட பரவ ஞானிகள் எப்படி இருப்பாங்க மீண்டும் மீண்டும் பரோஜானத்துக்கு பாடுபட்டு இருப்பாங்க இவங்க அப்படி இல்லை படிப்படி போச்சு பண்ண ஆரம்பிக்கிறாங்க உணர்ந்தவர்களும் உபதேசிக்கும் ஞானமாகியரசத்தை சாப்பிடாம என்ன பண்றாங்க இந்த அஞ்ஞானிகள் உபதேசிக்கும் பேத வார்த்தைகள் உண்மை என எண்ணும் சக்கையை மீச்சிக்கொள்வன இந்த உலக சம்பந்தமான பிரச்சனை நடக்குது மற்ற குற்றனற்றவர் உறவாகுவ கண்ணனார் சிலராயினம் கைப்பொருள் இல்லை கலளை கடல்வன வங்கித பயணி மூலமும் அத்வேதானந்த விளக்கவரையும் நான்காம் அத்தியாயத்தில் பேய்களை போய் சொல்லிட்டு வருவார் பேய்களுடைய நிலை பல அதாவது அஞ்ஞானிகள் எல்லாம் பெய்களும் சொல்லப்படுகின்றன இந்த அஞ்ஞான பேய்கள் பல ரகம் கற்றறிந்தவர்களும் பெய்களாக இருக்காங்க அதில் வேதாந்தம் படித்த சில பேர்களும் பேய்களாக இருக்காங்க பல வாயு வேதாந்தளும் பேர் அஜின பருவ ஞானிகள் அவளை படித்து போட்டு இந்த உலக நூல்களை ஆதரிக்கிறாங்களே அதனால் அவர்களும் பேயிலும் பாட சொன்ன வேதாந்தம் படித்தவர்கள் மேலும் மேலும் அத்வைத கருத்துக்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும்படியே லௌகீ கருத்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படாது அப்போ கேட்கப்படாத ஏதோ ஒரு சாரத்துக்கு போகலாம் வரலாம் அது முக்கியமாக கருதப்படாது அப்படி கருதுவார்களேயானால் அவர்களுக்கு இதில் நாட்டமில்லையான அர்த்தம் என்று முன்பாட்டில் சொல்லி முடிச்சது இப்போது அவர் அருகே ஏதுவான இடங்களில் உள்ளவர்களை உறவு செய்வன கண் போன்றவர் எனினும் பொருள் உதவி அற்றவர் அவரை வீட்டு அகழ்வன ஆகும் எனல் அதாவது நமக்கு அனுகூலமாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் அவர் உறவு பண்ணி கொள்வார்கள் அனுகூலம் என்னென்னா அது யாராக இருந்தாலும் உயிர் படைவார்கள் தாய் சந்திர தள்ளிவிடுவாங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லுவோம் எதன் பொருள் உன்னல் ஆன இடம் தரும் புஷித்தற்கு ஏதுவாயிருக்கும் அவ்வளவு இடங்களில் மற்றவருக்கு உற்ற நட்டவர் போல் உறவு அவரவருக்கு வேண்டிய உறவுடையவர் போன்று ஐக்கிய பாவமாய் இருப்பன கண்ணனார் சில ஆயினும் கைப்பொருள் இல்லை ஆகும் விழிகள் சில விருப்பினும் கைவசம் பொருள் இல்லாவிட்டால் கலழக் கள்வன உறவில்லாமல் விலகி விடுவனவாம் என்றார் எவ்வளவோ உறவனாக இருக்கலாம் பொருள் இல்லைன்னா சட்டம் பாட்ட மாட்டாங்க பணம் இருந்தால் தான் சொந்தக்காரங்க சிறிய காரங்க அப்படிங்கிறாங்க இந்த பாட்டில் அதுதான் பொருள் இருந்தால் தான் உறவு கொண்டாடுற பழக்கம் பேய்கள் அஞ்ஞானிகள் பொருள் இல்லைன்னு சொன்னாக்கா யார் கண் போல் இருந்தாலும் கூட அவள் சட்டம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு ஏழையாக இருந்து எப்படியோ படிக்க வச்சு மகனை கலெக்டர் ஆகிட்டாரான் இருந்தாலும் அங்கேயே மகனில் தான் இருக்கார் சும்மா இருக்கார் என்னான்னு அந்த இது கையில் இதெல்லாம் தைப்பாரான் தைச்சுட்டு உக்காந்துருப்பாராம் சாதாரண உடையதான் விடுப்பாரா ஆடம்பரம்லாம் பண்ண மாட்டாரான் அவர் மகன் கலெக்டர்ல ஆனதுனால பெரிய பெரிய ஆடம்பரமாக மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்களோ அப்போ ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார் யார் அப்படின்னாலும் எங்கள் அப்பான்னு சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டே வேலைக்காரன் சொல்லிவிட்டாரா அப்பாரு எங்கள் அப்பாவே வேலைக்காரங்கிறார் அது அவருக்கு பா கேட்டாரன் சரி வேலைக்காரன் சொன்னபடி உங்ககிட்ட இருக்கக்கூடாது போயிட்டார் அவர் உங்கள்கிட்ட இருக்கப்பட்டான் படா படி போயிட்டா அப்படி எது சொல்கிறதுன்னா தாய தகப்பனாராக இருந்தாலும் கூட கௌரவம் கௌரவத்துக்காக அந்நியராக சொல்லிவிட்டார் கேவலமாக அதுபோல் ரொம்ப உறவினர்களாக நண்பர்களாகவும் இருக்கலாம் அங்கே அவர்களால் ஆர்வெல் ஒன்றும் இல்லைன்னாக்கா நான் கேவலிடுவோம் இது அஞ்சாருடைய பெய்கள் பெயர்களுடைய என்ன சரி கண்டமட்டின் இதுவன்றி வேர் என்னும் கருத்தினால் பிண்டமிட்ட வருதம் பிறகே ஞங்கி பிங்கி என்று பிதற்றி அடையத்தக்கது உண்டு உளுத்தி சுகமாக இருப்பது அல்லாமல் வேறில்லை என்று நினைப்பினால் அன்னம் முதலியவைகள் உதவுவோர்கள் பின் சென்று எதை சொன்னாலும் அதை ஆமோதி பணவாம் எனல் பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன ஆமோதிக்கிறது தான் எது சொன்னாலும் சரி இதன்போல் கதிகண்ட மட்டும் மட்டும் இனிது அன்றியை கண்டிவோம் என்னும் கருத்தினால் அடையத்தக்கது செய்தவரையிலும் அதாக ராம் மாற்றி போட்டுக்கணும் சுகமாயிருப்பதல்லாமல் அறிந்தது ஒன்றும் இல்லை என்ற எண்ணத்தினால் பிண்டம் இட்டவர்தம் பிறகு அன்னம் கொடுப்பவர்களது பின் செல்வனவாய் கங்கை பிங்கை என்று பிதற்றி திருவன கை பிங் என அர்த்தமின்றிய உரையாடி திருவனவாக எதுக்கு ஆமாம் போட்டால் சரியா போச்சு திருப்பர் ஆமாம் போட்டுவாங்க அப்படித்தான் அப்படி இது நடந்திருக்கு ஈசாய மனத்தில் மடாதிபதியாக இருந்தார் ராமநாத சாமி அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டார் மலேசியா முதல் ஆண்டுகள்லாம் போயிட்டு வந்தார் கப்பலில் போனார் போயிட்டு வந்ததில் அனுபவங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார் அவருடைய இன்னொரு மனம் இடத்துல சின்ன மடாதிபதி இருக்கார் அவர் கூப்பிட்டு வந்து ஒரு பெருமையை சொல்லிகிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு சரி நாம் சின்ன மடாதிபதி பதில் பேசக்கூடாது ஆமாம் போட்டுவோம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு வந்தார் சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டிகிட்டு வந்தார் அப்புறம் ஒரு இடத்துல எல்லாம் அது இருந்தது நல்லா இருந்தது அப்படி இருந்தது இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அப்படின்னாரு சாமி சாமி சாமி அப்படின்னார் அப்போ ஒரு இடத்துல பெரும் புயல் அடித்தது கப்பலெல்லாம் ஆடி போச்சு செத்து போகிற மாதிரி வாங்கியிருந்தார் ஆமாம் அதுக்கு ஆமாம்ண்ணாரா ஆமாம் போட சரி ஆவா இல்லா அப்புறம் வேலை சரி எப்படியோ ஆடங்குற தப்பிச்சுக்கிட்டேன்பா ஆமாம் அப்படின்னாரு அப்புறம் அவரு கோவம் என்ன எதுக்குன்னு ஆமாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படி ஆமாம் நான் இருக்கு ஆமாம்ண்ணாரா போங்க உங்கள்கிட்ட எல்லாம் ஆமாம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா சரி போயிட்டாரா அவரு ஆமான்னு போயிட்டாரு குற்றம் ஏற்படலாம் அமக்கு எதுக்கு இந்த வம்பு அதாவது ஆமாம் போயிட்டு போகணும்னு போறதா அதுதான் எங்கே பிங்கங்கிறது எப்படி பாத்தீங்களா போட்டு போன போறா அவர் என்ன ஆமா ஆமான்னு போலாம் அப்படி போல அவர் கொண்டாடி சேதையை ராவணன் கொண்டு போனான் ஆமாம் அப்படியே அப்புறம் ராவணம் கொண்டாடே ராமர் கொண்டு போனார் ஆமா அப்படி ஏன் அப்படி சொன்னா அவன் மரம் தெளிவிடா கதா காஷ் பண்ணுறவன் ஆமாம் அதுக்கட ஆமான் தான் என்ன போட்டு அப்படி போட்ட பொண்ண நம் பேர் ஆமாஞ்ச அம்ம்தானே அம் பேர் ஆமாம் போறேன் அப்படி போலராக இருப்பாங்க அது ஞன்று திருவனை பிங் ஏன்னா அர்த்தமின்றிய உரையாடி திருவனவாகும் ஆமாம் போகிறது அர்த்தமே இல்லை அப்படி வயிறு ஜான் வளர்ப்பதற் பொருட்கானம் சென்று வரக்காளுடையன கயிறும் கம்பையும் ஏடும் பிறர்க்கொரு காட்சி போல் வரும் புத்தக கையென அவதாரிகை ஜான் வயிறு வளர்ப்பதற்கு சகல லோகமும் போய் வரக்கால் சலிக்காதவனவாய் கயிறு கம்பு கையில் தாங்கி இறைவனை போல் வருவனல் என்பொருள் வயிறு யான் வளர்த்தற் ஒரு யான் வயிற்றுக்கு உணவளித்து வளர்ப்பதற்காக அந்த வானும் சென்று வர காலுடையன தேவலோகத்திற்கு போய் வர கால்கள் உள்ளனவாமாம் வா எடுத்துடணும் கயிரும் கம்பையும் ஏடும் பிறர்க்கு ஒரு காட்சி போல் யாத்திரைக்குரிய கயிரும் தண்டமும் பனை ஓலை பார்ப்பவர்க்கு ஒப்பற்ற பரமேஸ்வரன் காட்சி போன்று வரும் புத்தக புத்தக கையுடன் ஒருவனவாம் இப்படி சில பேர்கள் பெரிய பண்டிதர் என்று காட்டிக்கொள்வார்களாம் சில பேர்கள் வயிற்சியான் வளர்க்குறதுக்காக எங்கே போக சொன்னாலும் எப்படி போக சொன்னாலும் போவாங்களாம் அதுதான் விண்ணில் போனுவான் அவ்வளோ கால் முளைச்சிக்குமா உங்களுக்கு நான் படிக்கிறேன் ஆக அது என்ன கருத்து எப்படியோ வைத்திய பளப்புக்காக எங்கே வேணா போகணுச்சுன்னா போக வேண்டியதுதான் ஒரு கரு